ओम। யாந்தாந்தபாவனித்ய வைபவம் தன்னரம் வபுஷி குஞ்சரம் முக்கே विष्णु, கிமம் देवो மகேஸ்வர குருசாத்தமீரவே நமோ குருராத்மேதி மூர்வியிணாத்தம் கரச்சரம் நாமோத்தம் நூத்தம் நோஜா வநதி புருஷோ நம் நீக்காரம் நோவிக்கம் நிஜனம் நாஸ்துணியம் நபம் தம் நோ தகஜம் சம் நமா சதாசரம் மாரியப்பந்தேபரம் பராம் மௌனவியகரத்தம் யுவனம் வஷிஷ்டேவிணைராமனிஷேந்திரம் கரகிதன்முதிரமாந்தமூர் சுவாத்மா உதித்திமூர்மீடே யேஷா சன்னியேந்திரசபீந்திய மோஹ்வாந்திவகாத் தமீ பாஷியமஸூர்யோத்ம அபாரசித் சுகவாரிராசே யோர்மாத்திரம் புவனம் சமஸ்தீரம் வினம் ஹிச்சி தேண்மய்ஜாத்மகமிர் நாஹம் தாவசுமே சித்தாத்மசாவ ாவய வரதிமனம்ஃபூர் தயணாச்சலிவூர்ணோ வியம் கருணாப்பூர்ணு கபலிதனாத்மருணோவித்துவிசா त्वै भूत्वा, हृदयं யய்ருருச்சுவூத்தி பிரலீனே தித்திரம் ஹமையசித்தே வந்தி ஹயமி ஆன்விஷியாத்மலம் ஷாமியருச்சீவ்வோ தியயம் பாணரும்தயன் போகீதீதி அருணாச்சலி மகீயம் யய்மனா ஓ பசியன் சுவா சனியீத்தருச்சி சுகே மன மே கேவம்மியமாத்மேணிவிஷமனசுவம்ின்வதம்தவா பவனோத்மோஜா एनेदं ியமை ஜமே நம பிராம்பலியப்பலோகான்ோான்ஸ் தவிஷ்டான் புனர்பணோன் காமஜனியன் பீவ் சர்வா விஷேஷான்ஸ்வரபு மாயா போஜயன்னா மாய்ரீயம் பரம் அமம் ப்ரமையூத்திய பிரகம் கருணாடே தமாமோணம் சோமகலாவ ியவுமி பிநாணே கோணம் குலதைவம் நாமிலாணுதீம் சூடோத்தம் சித்தச்சிரலி சஞ்சிபாஸ்வரோலா காமலேஸ்ஃபுரன் அந்தஸ்பூர்ஜதாரமோப்பாச்சாடையன் சேத்தமோகிநயானோஹரோஜுஜேக்கம் சிம் சன்னிம் கிரியத்துசனாக்கூத்த மூக்கா குற சுருநீனா வாீநகீ விோக்காபீ சரா பசுபே ஆக்கிணீராஜத்தை யோந்த மம வாச்சு சஞ்ஜீவையில नमो அனியம் சரணான் பிராணோகவருஷாம்புஜமர்ச்சி பரமம் ராம் சிந்தையன்வகம் மீணம் விரி வச்சமேவாச்சே விபோ வீட்சாதிஷீம் சூணாம்பிச்சி பிராரிதாச லா நமவ்சித்தி மூத்த நமசே सकल दुष्कृत अनन्त सुखानि சர்வா नित्यमुदिता जनता சுதினா राष्ट्रे ஸிராச விலசன் सदा மக மனசை அந்தர்முகம் பண்ணி ஸ்வரூபத்தில் நிறுத்துறதுங்கிறது தான் சத்சங்கத்தோடு குரு உபதேசத்தோட ஆனால் ரெண்டு சக்தி வேலை பண்ணிகிட்டே இருக்கு ஒரு சக்தி வந்து நம்மளை பிக்ஷேபத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அதைத்தான் மாயா அப்படிங்கிறோம் இன்னொரு சக்தி வந்து நம்மளை அந்தர்முகம் பண்ணி உண்முகமா பண்ணும் அதை நாம மாயக்கு ஆப்போசிட் பிரம்மம் இல்லை குரு அப்படிங்கிறோம் லலிதா சஹசிர நாமத்திலே அம்பாளுக்கு இந்த ரெண்டு பேரும் உண்டு சித் சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா இன்னும் ஜடத்தை காட்டி கொடுக்கும் மேட்டர் இருக்குன்னு சொல்லும் பதார்த்த வாசனாதார்டம் பந்த வாசனா தானவம் ராம மோக்ஷித்திய சிம்பிளா டெபினிஷன் கொடுக்கிறார் வாசனைகள் இல்லாம ஆகிறது முக்தி பதார்த்தங்கள் ஒவ்வொரு அப்செக்டும் மேட்டரும் அப்படியே இருக்கு அப்படின்னு கனமா இருக்கிற பாவனை இருக்குல்லையோ அதுதான் நேற்றுக்கு நாம லீலா உபாக்கியான அது அதோட பிரயோஜனமே என்ன அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார் இந்த கதையை நான் எதுக்கு உங்ககிட்ட சொன்னேன்னா ஏ தத்தே கதிதம் ராம திருஷ்ய தோஷ நிவத்தையே லீலோபாக்கியான மனகம் ஜகதாத்திய ஹே ராம இந்த லீலோபாக்கியான நிவர்த்தி பண்றது காலத்தான் ஞானம்ங்கிறது ஒரு தொடப்ப மாதிரி என்ன பண்றது திருஷ்யத்தை நீக்கம் பண்றது தான் அதோட வேலை திருஷ்யம் நாஸ்தீதி போதேன மனசோ திருஷ்யமா சம்பரா நிர்வாண நிர்வத்தி திருஷ்யம் இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல மனம் அதுல போய் ஒட்டின்னு இருக்கும் லோகா அப்படிங்கிற வார்த்தை அது சம்ஸ்கிருதத்திலேருந்து தமிழ்ல வரதுக்குள்ள உலகம் அப்படின்னு ஒரு ஊஜை இல்லையா ராமஹாக்கு இராமஹான்னு பண்ணிக்கிற மாதிரி லோகஹா லோகம் அப்படிங்கிறது உலகம் ஆயிடுறது அந்த லோகாங்கிறது என்ன லோக்கியத்தை ஆலோக்கியத்தை பார்க்கப்படுறதுன்னு அர்த்தம் நீ பார்க்கறியா இருக்கு நீ பார்க்கலையா இல்லை எவ்வளவுதான் கேட்டுலாம் எழுந்திருந்த ஒருத்த வந்து நான் எழுந்திருந்தேன் சொப்பனத்தில நிறைய பேரை பார்த்தேனே அவள்லாம் எழுந்திருக்கலு கேட்டா என்ன பதில் நான் மட்டும் முழிச்சுட்டா போருமா சொனத்துல பார்த்தவாள்லாம் வரலையே முழிச்சுக்கலையே அப்படின்னா என்ன பதில் நீ முடிச்சுன்னா இந்த திருஷ்ய பிரபஞ்சத்துக்கு அவ்வளவுதான் உண்மை இருக்கு அஞ்சு இந்திரியங்களால தெரியறதுனால காணறது கேக்கிறது மணக்கிறது ருச்சிக்கிறது ஸ்பர்சிக்கிறது அப்படின்னு இருக்கு ஒரு கால ஆறாவது ஒரு சென்ஸ் இருந்தது வேற ஏதாவது தெரியும் சில பிராணிகளுக்கு ரெண்டு மூணு இந்திரியம் எல்லாம் தான் இருக்கு அதுக்கு அவளோட திருஷ்டி இந்த மாதிரி வேறுபாடுகள் எல்லாம் இருக்கே தவிர வேறுபாடே இல்லை திருக்கு எல்லாருக்கும் பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா ஜெகத் சாட்சினி ஆரம்பிச்சு ஒரு அமீபு எதுக்கு போறேன் அதை விட் யூனிசெல்லுல ஆர்கானிசம் போனா கூட அதுக்குள்ள கூட நான் இருக்கேன் இருக்கிற எந்த வேற்றுமையும் கிடையாது உணர்வு வந்து ஒரு பிரம்மாவிலேந்து ஆரம்பிச்சு ரொம்ப சின்ன ஒரு பிராணி வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த உணர்வு ஒரே பொருத்தான் அந்த உணர்வுல எந்த வித்தியாசமும் கிடையாது மீதி இருக்கிற நாம சொல்ற சயின்ஸ் எல்லாமே இந்த திருஷ்யத்தை வச்சுதான் வேதாந்தத்தை தவிர எல்லாமும் திருஷ்யத்தை வச்சுதான் உபாசன மார்க்கணங்களா இருக்கட்டும் எல்லாம் திருஷ்யத்தை வச்சு இந்த ஒரு பிரம்ம வித்ய ஒண்ணுதான் இந்த திருக்கு எல்லாத்துக்கும் சாட்சியா இருப்பா உணர்வா பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவை நமக்கு குறிப்பிட்டு காட்டி கொடுக்கிற சாஸ்திரமா இருக்கு லீலோபாக்கிய புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது தெரியும் மாயில என்ன புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் விவேகானந்தர் சொல்றார் பகவான் வந்து நமக்கு லிமிட்டட் கொடுத்து ஏமாத்தி விட்டார் தேவையில்லாம சித்தர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டோட வீட்டுல பொம்மை வைக்க போனார் பொம்மை அவரோட குழந்தை வந்து ஏதோ பொம்மை ஆசைப்பட்டு லாஸ்ட்ல வந்து ஒரு ஒரு ஜிக்ஸா மாதிரி இப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் அதுல பால்ஸ் இருக்கும் இப்படி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி லாஸ்ட்ல உள்ள ஒரு ரவுண்ட் இருக்கும் அதுக்குள்ள வந்து எல்லா பாலும் என்டர் பண்ணும் அந்த மாதிரி ஒரு சாதனா அந்த குழந்தை இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆனா அவ அப்பா வாங்கி போட்டு பார்த்தா அந்த ஓட்டை சின்னதா இருக்கு பால் பெருசா இருக்கு அது என்ன பண்ணினாலும் இந்த பால் இந்த ஓட்டைக்குள்ள போகமாட்டேங்கிறது அவரும் என்னெல்லாமோ என்ன சயின்டிஸ்டா இல்லையோ சயின்டிஸ்டோ இல்லையோ அவர் பாக்குறாரு இது இது எப்படியோ உள்ள போன போமாட்டேங்கறதே போக வழியே காணமே அப்புறம் லாஸ்ட்ல அவரால் முடியாமன போது அந்த விற்க வந்தவர் இருக்காரு பொம்மா விற்க வந்தவர்கிட்ட ஏன்பா நான் இவ்வளவு படிச்சவன் என்னாலே இந்த பாலு இது போட முடியல இந்த குழந்தை எப்படி போடும் சரி குழந்தைகிட்ட கொடுத்து பாருங்க சாமி அப்படின்னு குழந்தைகிட்ட கொடுத்தா குழந்தை கொஞ்சம் ஏப்பா சின்ன பாலு பெரிய பாலு எப்படி சின்ன ஹோட்டலில் போகும் அப்படின்னு போட்டு போயிடுத்து அந்த குழந்தை சித்தர் சொன்னார் இது சொல்ல தெரியல சொல்லா கேன் ரொம்ப ஷ இருக்கிறது உங்கள பார்க்க முடியல எனக்கு அதனால இந்த திருஷ்யத்துல ஏதாவது எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறதுக்கு அதுல போய் மனசை விட்டுட்டோமானால் மனசு திருக்குல நிக்காதுல நிக்காது ஒரு சாதகனுக்கு ஒரு வேலை இருக்கு ஞான விசாரம் பண்றவனுக்கு ஒரு வேலைதான் இருக்கு திருஷ்ய தோஷ நிவர்த்தி திருஷ்யம் ஒரு தோஷம் அந்த திருஷ்யம் தோஷத்தை நிவர்த்தி பண்றது திருஷ்ய தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ண முடியும் திருஷ்யத்தை நீக்க முடியுமா எங்கேயாவது கடலில் கொண்டு கலக்க முடியுமோ ஒன்றும் பண்ண முடியாது திரிக்க கவனிச்சு திரிக்காவே இருக்கிறது திருஷிஸ்வரூபமாகவே இருக்கிறது இதான் ரமண பகவான் கொடுத்த ஒரு மெத்தட் என்ன என்ன நெனைப்பு வேணா வரட்டும் என்ன தாட் வேணா வரட்டும் என்ன வேணா வரட்டும் அந்த தாட் என்னன்னு பார்க்காதே என்ன உருவம்னு பார்க்காதே எதுக்கு பின்னாலேயும் போகாதே விஷயத்துக்கு பின்னால போன என்ன இருக்கலாம் என்ன வேணா வரும் எத்தனை தாட்டு வேணா வரட்டும் எல்லா தாட்டும் திருஷ்யம் தான் அகங்காராதி தேகாந்தாக அகங்காரத்திலே ஆரம்பிச்சு விஸ்வம் பூராமும் தாட்டுதான் நெனப்பு தான் இந்த நெனப்பெல்லாம் யாருக்கு வருது எனக்கு வருது இந்த நான்கரு என்ன நான்கருதோட ஸ்வரூபம் என்ன இப்படி எந்த நெனப்பு அந்த நெனைப்பு பின்னால போகாம எந்த நினப்புக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்காம நினைக்கிறவனையே கவனிச்சு இருந்தால் நினைக்கிறவன்ல நிர்ணயமான ஒரு நிலை இருக்கு நிலையே கிடையாது எந்த நினப்பு நிக்காது சும்மா அப்படி சத்சங்கத்தில் வந்து உட்கார்ந்தா ரொம்ப சுகமா இருக்கு சில பேர் சத்சங்கம் முடிஞ்ச உடனே நினைச்சுப்பா நம்ம சுகபிரம் மகர்ஷிய ஆயிட்டோம் நினைச்சுப்பா அப்படியே கிடைச்சி கொடுத்துன்னு தோணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரே டிப்ரஷன் எதுவுமே நிக்காது தேவையில்ல சில பேர் நான் நினைச்சுக்கிறேன் சத்துவத்திலேயே இருக்கணும் சத்துவத்திலேயே இருக்கவே முடியாது சத்துவகுணம் வரும் ரஜோகுணம் வரும் தமோகுணம் வரும் மூணும் மாறி மாறி வந்துருக்கும் பிரகாஷம் ச பிரவர்த்தி நிம்மதியா இருக்கும் அப்படியே இருந்தா தேவையான தோணும் யாரையோ பார்த்தா கோபம் வரும் அப்புறம் எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது தியானமும் கிடையாது வேலையும் கிடையாது ஜாட்யத சில சமயம் தூக்கம் சில சமயம் தூக்கமும் வராது அதுதான் கூப்பிடுறோம் போர் அடிக்கிறது போர் அடிக்க இந்த போர் அடிக்கிறத நிவர்த்தி பண்றதுக்கு தான் இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் டிவி அது எல்லாம் ஏதாவது கிரீச்சர் கண்டுபிடிச்சிருக்கா சொல்லுமா இல்லையா ஒரு நாயை கூப்பிட்டு வச்சு டிவி எல்லாம் போட்டு கொடுத்தா பாத்துன்றதுமா எனக்கு தெரியல இப்போ இருக்கிற நாயை நம்ப முடியாது இவாலே தானே போய் சுத்தி அடிச்சு வரா கிருபானந்த வாரியர் சொல்லுவார் நல்ல புண்ணியம் பண்ணினா அமெரிக்காவில போய் நாயா போறப்பான் அப்படின்னா என்ன அங்க போனா நாய்க்கு ரொம்ப சுகம் கிடைக்குமாம் அதுகளுக்கு எதுக்கும் இந்த போர் அடிக்கிறதுக்கு பரிகாரங்கிறது நமக்குதான் இந்த போர் அடிக்கிறது இல்லையா ஏன்னா ஒரு அதுக்கு வந்து கஷாயு பேரு மனசு அசங்க மாட்டேங்குது ஜாட்யமா இது எல்லாம் வந்து வந்து போகும் இதுக்கெல்லாம் சாட்சியா எதிலையுமே படாம இருக்கிற சித்தம் அந்த இருக்கு பின்னால இருந்து அதை நாடுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு இந்த நினப்புகள்லாம் யாருக்கு வருது இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு வருது சயின்ஸ் கேட்கிற கொஸ்டின் என்னதுன்னா எப்பவுமே சொல்லுவார் சயின்ஸ் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் அத்தியாத்மத்தில் வந்து இந்த ஹவு வேலையே பண்ணாது அத்தியாத்மத்தில் வந்து ஒரு கொஸ்டின் தான் டுக்குறா யாரு கேட்கறா யாருக்கு இது வர்றது சாதகாலுக்கு இந்த கேள்வி கேட்க மறந்தான் அழுவி எல்லாத்துக்கும் சாட்சியா தெரிஞ்சுட்டு இருக்கிற நான் யாருங்கிறத கேட்க மறந்தான் அழுவிடுவோம் பாழுனா என்னதுன்னா சூன்யம் சூன்யத்தோட பிரதீதியில விழுந்துடுவோம் இங்கும் இல்லை அங்கும் இல்லைங்கிற ஒரு டிப்ரஸ்ட் ஸ்டேட் யாருக்கு வருது எனக்கு வருது இந்த நான்கிறது யாரு நான்கிறது என்ன கோபம் வர போது இன்டென்ஸா கோபம் வருதுன்னா ரூம்ல போய் மூடி கோபிச்சுக்கிறேன் யாரு எனக்கு வருது என்ன சொன்னான் என்ன இன்சல்ட் பண்ணான் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு எனக்கு எனக்கு எனக்குன்னு தோன்ற போது அந்த டான்ஸ் இருக்கு பாருங்க The entire mind becomes the I thought and it starts dancing in the heart well, yeah and the dancer and the other not rajan at the end of the group and the with the room but the government should day run domana land the <laughs> birthday to add anger who my honor and rajan at the top of the longer <laughs> in the home with the her day to add anger both a and a chit the matter தானே தானாக விளங்கினும் தானே தானாக ஜலிக்கும் ஆனா அது எல்லாராலையும் ஒரு தடவை கோபம் வந்தது இந்த கோபம் யாருக்கு வருது எனக்கு வருது நான் யாரு அப்படின்னு ஆழ்ந்து விசாரம் பண்ணினேன் தண்ணிலே நலச்சு விட்டேன்னு அவ்வளவு பூர்ண ஜானி சாதாரணமா நமக்கு அப்பப்ப திருப்பி திருப்பி வாசனை வரும் பகவான் பகவத் பாதால் வந்து விவேக சூடாமணி சொல்றேன் நன்னா எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டாலும் நான் கர்த்தாவில் உணர்ந்தாலும் வியவகாரத்துக்கு வரபோது திருப்பியும் நான் பண்ணினேன் பார்த்தேயா அப்படின்னு தோணும் நான் தான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்னு திருப்பியும் தோணும் ஞாத்தே வஸ்துனி அபி பலவதி வாசனாம் அநாதிரேஷா கர்த்தா போக்தா அப்பி அகமிதி திருடா திருப்பி வந்து சம்சாரம்னா ஒன்னும் வெளியில கிடையாது இந்த கருத்திருவம் போக்திருந்தான் நான் பண்றேன் நான் அனுபவிக்கிறேன் சுகமா இருக்கட்டாலும் நான் அனுபவிக்கிறேன் துக்கமானாலும் இட் யூ ஆர் எஸ்ட்ரேஞ்சு சோர்ஸ் அதுதான் ஒவ்வொன்றும் வரபோது இது யாருக்கு வருது எனக்கு வருது நான் யாரு நான்கிறது என்ன என்னோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நாடி திருக்குல திருக்குன்னு சுத்த சைத்தன்யமா இருக்கிறது திருக்குமில்ல திருக்க தேடி போய் திருக்க பார்த்து விட்டோம் சொல்ல முடியாது தமிழ்ல ரிஷிங்கிறதுக்கே பார்ப்பான்னு அர்த்தம் அது பிராமணனுக்கு பேரா போயிடுது அது கெட்ட வார்த்தையாவே போயிடுத்து பார்ப்பான்னா அது ரிஷின் அர்த்தம் பார்க்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறவன் பஷ்யந்தோப்பி ந பஷ்யந்தி பஷ்யந்தம் பரமேஸ்வரம் பாகவதத்தில் ரொம்ப அழகான ஒரு லைன் பஷ்யந்தோப்பி ந பஷியந்தி பசியந்தம் பரமேஸ்வரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற போதும் எல்லாத்தையும் பார்ப்பானாயிருக்கிறவனை பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பஷியந்தோப்பி ந பசியந்தி பரமேஸ்வரம் எல்லா விஷயத்துக்கும் சாட்சியா உள்ள சித் ஸ்வரூபமா ஒரு சைதன்ய ரூபமா ஒரு உணர்வு இருக்கு நெருவிகல்பமா ஒரு சித்து இருக்கு அந்த சித்து திருப்பி திருப்பி நாடுறதுதான் இவனுக்கு வேலை அதுல ஒரு க்ஷண நேரத்துக்கு கவனம் வர போது ஒரு நிறைவு வரும் கம்ப்ளீஷன் இருக்குங்க தினமும் சுசுப்தியில சுகமா தூங்குற போது ஏன் கம்ப்ளீஷன் இருக்கு அந்த சித்து தானே தானாக விளங்குறது ஆனா எழுந்திருந்தவனுக்கு அது தெரியாது எழுந்திருந்தவன் வேற மண்டலத்துக்கு வந்துட்டான் அந்த டைம்ல அது இருக்கு அதனாலதான் எல்லாரும் தூங்கி எழுந்திருந்த அப்புறம் யூனிவர்சலா இருக்கிற டிசைர் என்னதுன்னா கொஞ்ச நேரம் கூட கிடைச்சா தேவையூ ஆச்சு இன்னமும் ரெண்டு மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு அஞ்சு மணி எழுந்திருக்கிறவனா இருந்தா மூணு மணி தான் ஆச்சு அப்படின்னு நினைச்சுட்டா தூங்கலான்னு டைம் பீஸ்க்கு ஒரு ஆசிர்வாதம் பண்ணி அப்பவே என்ன சந்தோஷம் என்னத்தினால இந்த வேர்கிங் ஸ்டேட் விட் இட் இஸ் யூனிவர்சல் அங்க ஒண்ணுமே இல்லை அங்க உடம்பு இல்லை மனசு இல்லை உலகம் இல்லை தெய்வம் கூட இல்லை நம்ம நினைக்கிற தெய்வமோ குருவோ லோகமோ சாஸ்திரமோ இல்லை லௌகிக விஷய போகங்களோ எதுவும் இல்லை போக்தாவும் இல்லை இந்திரியங்களும் இல்லை அப்படி இருந்துட்டேன் அந்த ஸ்டேட்டை ப்ரிஃபர் பண்றோம் ஏதோ ஒரு சுகம் இருக்கு அந்த சுகம் மட்டும் ஜஸ்ட் உங்களையே பாருங்கோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு லெக்சர் கேட்கற மாதிரி பிலாசபி கேட்கற மாதிரி கேட்காது எல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லையா கொஞ்ச நாளைக்கு அனுபவிச்சா போர் அடிச்சிடும் ரொம்ப பிடிச்சுவீட்டா இருந்தா கூட தினமும் போட்டா போர் அடிச்சோம் ரிஷிகேஷ் என்ன பண்ணுவார் இட்லி வேணும் இட்லி ரொம்ப இட்லி சாயந்தரம் இட்லி ராத்திரி இட்லி இப்படி வருஷத்துக்கு வேற ஒரு ஃபுட்டும் கிடையாது பார்த்தாலே ஆத்திரமா வரும் எது பிடிக்குமோ அதுவே உங்களுக்கு போர் அடிக்கிறது கெட் போர் anything that you experience through the mind you will get bored அனுபவிக்கிறவனும் అనుభవిக்க படுற பொருளுமா இருந்தின்னு நானூறுتن இருந்து అనుభవిக்கிறது எல்லாம் எனக்கு கொஞ்ச நாள்ல வந்து விரசமா போயிடும். анаൽ எத்தனை ವರ್ಷமா தூงுறோம் இல்லையா ஒரு நாளைக்குாவது நம்ம சொல்லல இந்த நாள் தூงியாச்சே நம்ம போறோம் தினம் நூ தூங்கி என்ன பண்ணப்றோம் அபடினா அது சிவராத்திரி அன்னைக்கிட்ட அந்த டேஸ்ட் தெரியும் அந்த வழியில தூங்குற வாழை எல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கு என்ன அந்த ஸ்டேட் ஏதோ ஒன்னு அது எல்லாரும் அனுபவிக்கிறது தானே அப்படிங்கிறோம் நம்ம இல்லையா சமாதினா யாரோ ஒன்னு ரெண்டு பேர் தான் அனுபவிக்கிறா சுஷுப்தினா எல்லாரும் அனுபவிக்கிற எல்லாரும் அனுபவிக்கிறதுங்கிறதுனாலே அதை சாமானியன்னு எடுத்துக்காதே எல்லாருக்கும் ஈஸ்வரன் சமூகம் சர்வபூதேஷ்லதான் அந்த இடத்துல மட்டும் எல்லாருக்கும் பகவான் சமம் அவன் க திருடனா இருக்கட்டும் நல்லவனா இருக்கட்டும் சந்யாசியா இருக்கட்டும் சம்சாரியா இருக்கட்டும் பிராமணா அப்ராமணோ பவதி பிதா பிதா பவதி மாதா மாதா அமாதா பவதி ஸ்தேனஹா அஸ்தேனோ வேதம் சொல்றது அங்க திருடன் இல்லை நல்லவன் இல்லை தர்ம நிஷ்டன் இல்லை அங்க போனாலும் சுகம்தான் அந்த சுகம் எங்கிருந்து வந்தது இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா ஜாகிரத்துலயும் சுகமும் துக்கத்துக்கு என்ட்ரியே கிடையாது இந்த மீதி இரண்டு ஸ்டேட்டும் துக்கத்துக்கு என்ட்ரி உண்டு ஆனா அந்த சொப்பனமும் இல்லாத தூக்கத்துல யாராவது என்னைக்காவது துக்கத்தை அனுபவிக்க முடியுமோ முடிய கிடையாட்டும் இருக்கு you you when When the the body body and and and mind mind is is is there there there pain pleasure. not are are naked you are only yourself நிர்வாணமா இருக்கிறது அந்த இடத்துல சுகம் மட்டும்தான் என்ன நம்ம மட்டும் ஒட்டுமா இருந்தா சுக்தான் இருக்கு நம்மளை தவிர ஒரு பொருள் இருந்தால் துக்கம் வந்துடும் நம்மளை தவிர நான் வந்தா கூட துக்கம் வந்துடும் நம்மளை தவிர மனம் வந்தா துக்கம் வந்துடும் ஷரீரம் வந்தா துக்கம் வந்துடும் உலகம் வந்தா துக்கம் வந்துடும் இட் எவ்ரிடே ஈஸ்வரா இஸ் யூ திஸ் மகா வாக்கிய உபதேசம் பட் ஃபார் இன்யூமரபிள் லைஃப் யூஆர் இக்னோரிங் இட் எத்தனையோ ஜென்மாவா இருக்கிற பகவான் அனுபவ ரூபமா உங்களுக்கு உபதேசம் கொடுத்துட்டும் நம்ம வெளியில இருக்கிறத பாத்துனால நித்திய சித்தமான இந்த மகா உபதேசத்தை கவனிக்கிறது அதனால அவர் கழச்சு போய் அவருக்கு போரடிச்சு போச்சு நம்மள அப்பதான் குருவா வெளியில வர குருவா வெளியில வந்தும் அவர் என்ன பண்றார் உனக்கு ஆல்ரெடி இருக்குப்பா பாருங்கிறார் அப்படிதான் ஒன்னும் புதுசு இல்லை நித்தியானுபூத நிஜலாபா தினமும் அனுபவிக்கிறதான ஒரு பெரிய பொக்கிஷத்தை அப்படி காட்டி கொடுக்கிறார் நீ ஆல்ரெடி அனுபவிச்சுருக்கிற ஒரு பெரிய ட்ரெஷரை இதுதான் பாரு பிச்சைக்கார மாதிரி சுத்தின் இருக்கிய இதுதான் உன்னோட ஸ்வத் அப்படியே இரு அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்கு அனந்த ஜென்மாங்களா கோட்டை விட்டுட்டோம் அதனாலதான் அந்த கைவல்ல வணிகத்துல பாட்டு அந்த சிஷ்யன் சொல்ற சிஷியனுக்கு அனுபவம் வந்தோடனே குருவை புதுசா பாக்குறான் குருவை ஒரு ஆளா பார்க்கல குருவை வந்து எத்தனையோ ஜென்மாவா தனக்குள்ள இருந்த ஒரு பிரசன்ஸாவே பாக்குறான் இந்த ஜென்மாவில தான் அது ஒரு ஃபார்ம்ல வந்திருக்கே தவிர ஐ நோ ஹிம் இன்யூமரபிள் பர்த்ஸ் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு அதனாலதான் ஐயனே எனதுல அனந்த ஜென்மங்கள் என ஆண்டம் ஐயனே எத்தனையோ ஜென்மாவுக்கு நீ எனக்குள்ள இருந்திருக்கா உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி என்ன உள்ள உபதேசன்னு தான் இருக்கார் இப்போ மாத்திரம் இல்ல எத்தனையோ ஜென்மாவா உபதேசத்தை தெரிஞ்சுக்க முடியலை அதனால வெளிவந்த குருவை போற்றி உயவே முக்தி நல்கும் உதவிக்கு ஒரு உதவி காணேன் நாயேன்னு கூப்பிட்டுக்கிறார் தண்ண என் நாய என்ன அந்த நாய் திருப்பி அங்க வெளியில என்னெல்லாம் கிடைச்சதோ எல்லாத்தையும் தந்துருக்கும் இல்லையா முருகன் பாடுறார் திருக்கடை நாய் போல் தேர்ந்ததே தேர்ந்ததே தேர்ந்து அப்படின்னு உனக்கு வந்து நான் என்ன பண்றது நமஸ்காரம் பண்றதை தவிர எதுவும் பண்ண தெரியல சிஷியன் சொல்றேன் அப்போ எத்தனையோ ஜென்மா உள்ள இருந்த அந்த பொருள் உபதேசிச்சுட்டே இருக்கு நமக்கு அனுபவத்துல ஆக்சுவலா அனுபவம் கூட நமக்கு வெளியில இருந்து வரதுக்கு இல்லை ஞானம் மட்டும்தான் வெளியில இருந்து வரத்துக்கு இருக்கு கண்ணாடி வச்சு காட்டி தரத்துக்கு தான் இருக்கு இது இருக்கு பாருப்பா பாத்தா அந்த பெரியாபம் நித்யானுபூதலாபித்யானுதாயிருக்கிறோட் அந்ததான் இங்க வந்து என்ன திருஷ்யத்தை இந்த ஜென்மா அந்த ஜென்மா பூர்வ ஜென்மா புனர் ஜென்மா எல்லாத்தையும் இது என்னன்னு பார்க்க போனோம்னா மாட்டின்னுடுவோம் நம்மளோட பிரசன்ட் லைஃப்ல கூட கவனத்தை விடாதே எதுல மனசை விட்டாலும் சாதகனுக்கு கன்ஃபியூஷன் வந்துவிடலாம் எல்லாத்தையும் அனுபவிக்க கூடியனவனாயிருக்கிற நான் யாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க கூடியனவனாயிருக்கிற நான் யாரு எல்லாம் அறியக்கூடியவனாயிருக்கிற நான் யாரு எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிறவன் சொப்பனம் பார்க்கிறவன் சுசுப்தியில தூங்குறவன் எல்லாத்துக்கும் பின்னாலும் ஒரு நான் நான் நான் ஒன்று இந்த நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு உள்ள ஆழ்ந்து தன்னை நோக்கினால் திருஷ்யத்தை விட்டு ஸ்வயம் பிரகாசமான சித்தில மனம் நிற்கும் ஸ்வயம் பிரகாசம் நம்ம ஒரே ஒரு வஸ்து தான் ஸ்வயம் பிரகாசம் சூரியனோ சந்திரனோ எதுவும் ஸ்வயம் பிரகாசம் இல்லை சூரியனோட பிரகாசம் எல்லாம் கண்ண முடினா போயிடும் தெரியாது இல்லையா ஆனா கண்ண முடிந்தாலும் சொப்பனத்திலையும் பண்ண முடியாத ஒரு பிரகாசம் இருக்கு அந்த உணர்வு அந்த கான்சியஸ்னஸ் இருப்போட பிரகாசம் இருக்க எல்லா டைம்லையும் ஜுவலிச்சுட்டே இருக்கு எல்லா காலத்திலயும் மாறுபடாம இருக்கு அதை வந்து மறைச்சுடவே முடியாது அதுக்கு ஆவரணமே கிடையாது சாதாரணமா வேதாந்தத்துல நாம ஆவரணும் ஆவரணும்னு சொல்லுவோம் பாகவதத்துல ஒரு ஸ்துதியில வருது எங்கப்பா அவனுக்கு ஆவரணம் அப்படின்னு கேக்குறான் இவனும் மறையவே இல்லையே அனாவிர பகிரந்தரம் சர்வசிய சர்வாத்மனகா ஆத்மவஸ்துனகா எல்லாமாவும் எல்லாருக்குள்ளையும் தன் இருப்பாவும் பிரகாஷிச்சு இருக்கிற போய் மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருக்குங்கிறா அவ்வக்தம்ங்கிறான் ஏதோ ஒரு உருவத்தை உண்டு பண்ணி அதுதான் வியக்தான் அந்த உருவம் கண்ணுக்கு தெரியறது அவ்வளவுதான் இல்லையா எது பார்க்கப்படுறதோ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அனுபவிக்கிறதுனா பார்க்கிறது தான் நினைச்சுக்கிறோம் பார்க்கறத அனுபவிக்க முடியாது அனுபவிக்கிறத பார்க்க முடியாது ஏதோ புதிரா பேசுறேனோ ரொம்ப சிம்பிள் இப்ப நான் உங்களையெல்லாம் பார்க்கிறேன் ஆனா அவங்கள அனுபவிக்க முடியாது உங்களை பார்க்கத்தான் முடியுமே தவிர அதோட முடிஞ்சு போச்சு அனுபவிக்க முடியாது உங்கள் குரலை வேணா அனுபவிக்க முடியாது ஆனால் என்னை நான் அனுபவிக்கிறேன் பார்க்க முடியாது என்னுடைய இருப்பு எனக்கு பிரசன்ஸ் லைட்டு பூரா ஆஃப் பண்ணினா இருட்டு பண்ணினா இருக்கேன்னு தெரியும் அந்த இருப்பு கண்ணால தெரியல காதால தெரியல மூக்கால தெரியல but it is more intimate than any vision any sound any smell any touch any smell it is more intimate than any sensory perception illiya adevada intimate a idu irukkum podum sapanam paar kartha idu da irukku sopanatha ella alichu ooru dressa avuthu vechu susuptila nirvanama anukra podu adu mattuma irukku naangu ode illama adu irukku இப்படியே கேட்டா ரெடியா இருந்தா சாட்சா தான் பாரிசேஷம்னு பேர் எல்லாத்தையும் நீக்கி மிச்சம் மிஞ்ச வருதோ அதுவே நான் அப்படிங்கிற ஒரு தேர்ந்தெடுத்தல் தான் வேணும் அந்த தேர்ந்தெடுத்தல் ஒரு க்ஷணத்துக்கு ஒரு கிளிமிச கொடுக்கும் அப்புறம் அந்த தேர்ந்து எந்த பொருளை பார்த்துட்டோமோ பிரியபிக வந்த பொருளை திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி மனத்தை உண்ணதுதான் நிதித்யாசனம் இதுக்குதான் திருஷ்யத்தில் இருந்து மனசை திருக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறது அந்த ஒரு உபதேசத்தை நமக்கு தரத்துக்காகவே இந்த லீலோபாக்கியான கதையை இவ்ளோ விஸ்தாரமா அந்த கதைய சொல்லப்பட்டது இந்த கதைக்கு ஒரு ஒரு ப்ரீஃபேஸ் மாதிரி சொல்லணும் ரமண பகவான் கிட்ட டாக்ஸ்ல ஒருத்தர் கேட்கிறார் ஒருத்தர் செத்து போனா ரெண்டு வருஷத்துல இல்ல எங்கயாவது போய் பறந்திருப்பாரா அப்படின்னு கேட்கிறார் நேச்சுரலா நம்ம ரொம்ப சாலிடான ஒரு உலகத்தில் இருக்கும் இந்த கேள்வியும் ரொம்ப லாஜிக்கலா இருக்கும் அண்ட் யூ எக்ஸ்பெக்ட் எ லாஜிக்கல் ஆன்சர் இல்லையா பகவான் கிட்ட கேட்கிறார் ரெண்டு வருஷத்துல எங்கேயாவது போய் பறந்திருப்பாரா பகவான் சொன்னார் பிறந்திருப்பார் ஒரு கால் பத் வயசு கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க எப்படி புரிஞ்சு எனக்கு லீலோபாக்கியானு கேட்டா புரியும் என்ன புரியும் புரியாதுங்கிறது புரியும் இல்லையா அது மனசுக்கு பிடிபடுற விஷயம் இல்லை இன்னைக்கு பாராசைகாலஜியில அந்த ப்ராப்ளம் எல்லாம் அவ ஃபேஸ் பண்றான் சில சமயத்துல ஒரு குழந்தை சொல்லிட்டு என்னோட குழந்தைகள்லாம் இந்த பக்கத்து கிராமத்துல இருக்கா அவன் பேரு மூணு பிள்ளை பேர் என்னது எல்லாம் சொல்லிடு அந்த வீடு அந்த வீடோட அட்ரஸ் எல்லாம் சொல்லிடுது இவன் அந்த குழந்தையின் அந்த ஊருக்கு போய் பார்க்குறான் அந்த வீடு இருக்கு கரெக்டாக அந்த வீட்டில் இருக்கிற பீரோவில் என்ன இருக்கு எல்லாம் கூட சொல்றது எல்லாம் கரெக்டாக இருக்கு அவன் அம்மாவோட பேர் பிள்ளைகளோட பேர் எல்லாம் இந்த அப்போ அவன் என்ன நினச்சிக்கிறா ஓ ஒரு பூர்வ ஜென்மாவோட ஒரு இதை ஏதோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்தா என்ன உதைக்கிறதுனா இந்த குழந்தைக்கு ஒன்பது வயசு அவன் போய் பத்து மாசம் தான் ஆச்சு போது யோகவாசம் அதனால இந்த பூர்வஜன்மா இந்த விஷயத்துல எல்லாம் போய் மண்டை போடப்படாது ஆக்சுவலா நான் ஒரு விஷயத்துல சொல்லுவேன் சில பேர் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கா ஹிந்து மதத்துலதான் ஜன்மாந்தர விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கேன் நான் என்ன சொல்வே மதத்தில் வாஸ்தவமா ஜென்மாந்திரம் இல்லை மீதி எல்லா மதங்களும் இங்கேருந்து செத்து போனதுக்கு அப்புறம் போனோம் புண்ணியம் இருக்கு பாபம் இருக்கு நரகம் இருக்கு ஏதோ ஒரு எக்ஸிஸ்டன் ஆனா பாரமார்த்திகமா நாம என்ன சொல்றோம்னா இங்க ஜனனமும் இல்லைப்பா மரணமும் இல்லை என்ன ஜாயத்தே மிரியதேவா கதாச்சித் கடல்ல அலையும் குமிழி எல்லாம் மாதிரி அநேக நாம அந்த சித் சமுத்திரத்தில் உதிச்சு அடங்கிறது இன்னமும் சொல்லப்போனா வேதாந்த விசாரத்துக்கு பூர்வ ஜென்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு கீராமுட்டியா வந்து நிற்கும் லௌகமா இட் இஸ் அண்ட் புண்ணியம் பாபம் இந்த புண்ணியத்துக்கு எப்போ அனுபவிப்பேன் பாபத்தை எப்போ அனுபவிப்பேன் நம்ம இப்போ அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன பூர்வ ஜென்மம் அப்போ அப்படிதான் எக்ஸ்பிளனேஷன் கேட்பார் கேள்விக்கு விடை அவ்வளோதான் அப்பப்போ கேட்குற கேள்விக்கு இருக்கிற ஆன்சர் அவ்வளோதான் அப்பப்போ பார்த்தா இது ரிலேட்டிவ்லி இட் ட்ரூ இப்போ நம்மளாம் இருக்கோங்கிறது எப்படி சத்தியமோ அது மாதிரி பூர்வ ஜென்மா புனர்ஜென்மா எல்லாம் சத்தியம் ஆனால் ஆத்மவிசாரம் பண்ணுறபோது இங்கே யாரு பிறந்தா யாருக்கு பிறப்பு யாருக்கு மரணம் நீ இப்ப பறந்திருக்கியோ பாரு இந்த பிறந்து உன்னோட என்ன நான் ஏதோ பிறந்திருக்கேன்னு இந்த சரீரம்தான் நீ யா சரீரம் பறந்துதானா பறந்துட்டே இருக்கு இறந்துட்டே இருக்கு ஒவ்வொரு க்ஷணமும் இட் இஸ் டயிங் இந்த உடம்புக்கு நான்கிற நெனப்பு அனுபவமே இல்லை கை காலை எல்லாத்தையும் எடுத்தாலும் நான்கிறது அப்படியே இருக்கு கை இல்லாதவனுக்கும் நான்கிற அனுபவம் இருக்கு காலில்லாதவனுக்கும் நான்குற அனுபவம் இருக்கு ஒரு செகண்ட் வேர்ல்டு வார டைமில் ஒரு டாக்டர் அப்படியே பரம வேதாந்தி ஆகிட்டார் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுருக்கார் அப்புறம் இந்த கை கால்லாம் வெட்டுப்பட்டு கிடக்கிறவாளை பார்த்துட்டு இது சில பேருக்கு இந்த கலப்பில் தெரியவே மாட்டேங்கிறது இன்னொன்று என்னென்னா இந்த கை கால் போனால் ஒன்றும் அவாவா கான்ஷியஸ்னஸில் குறைய இல்லையே நான் இருக்கேங்கிற உணர்வை இந்த கையோ காலோ ஒன்றும் தொடவே இல்லை அந்த கை காலுக்கு நானும் தெரியவும் இல்லை இன்னைக்கு வந்து பாடியில எல்லா எலமெண்ட்டையும் மாத்தி வைக்கிறான் யாரோடைய எல்லாமோ கொண்டு வந்து வச்சுருக்கான் இன்னதுதான் திருட கிட்னியெல்லாம் திருடி விடுறா ஏதோ பணத்தை திருடினா போட்டா ஹாஸ்பிட்டல் போனா ஏதோ திருடி விடுறாரு அங்கத்தையெல்லாம் எடுத்து விடுறா மாத்தி விடுறா அப்படின்னா நேத்தி நேத்திங்கிறது யூ ஆர் இட் இந்த நான் இல்லை அங்கங்கள் நான் இல்லை எல்லாத்தையும் நீக்கினா அப்ப இதுகிட்ட நமக்கு சம்பந்தமே இல்லை அது பிரகிருத்தில இருக்கு அவ்வளவுதான் அது ஒரு கால அளவு இருக்கும் அது போகும் யாருக்கும் இன்ஃபர்மேஷனே தராது இந்த உடம்பு திற நாள் சோறு சரி நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லின்னு போலான் நான் அதுக்கு கிடைக்க கிடையவே கிடையாது ஏன்னா தெரியாது அதுக்கு உங்களை தெரியவே தெரியாது நீங்க அது என்னோடதே என்னோடதே நினச்சிட்டு இருக்கலே தவிர அதுக்கு உங்களை தெரியவே தெரியாது அந்த நான்கிற அந்த உணர்வு இருக்கே அதான் பூர்ண வஸ்து கடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாஷம் மகா अच्छाशेपोल तेरे तवर गणतम दोषम अकाशते अवरूप अब इंपे पूर्ण आसदाचा ब्रह प्र आनंद तस्य समापूर्ण शुद्ध सत्मचि तेस्यम तरम पदम अं आत्भवकूड अनद्यम अदी इपड़िया कटा चल सरे वोट अभी சிலப்போ அது கூட அனுபவம் வந்தால் வாசனை போகல தான் தெரியாது ஒரு பெரியவர் ஒரு கதை சொல்வார் ரெண்டு எறும்பு இருக்குது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு எறும்பு வந்து உப்பு கூரையில் தங்கிறது இன்னொரு எறும்பு வந்து சுகர் பாக்ஸுக்குள்ளே தங்கின்னு இருக்கு ரெண்டும் அப்பப்போ மீட் பண்ணிக்கணும் ஒரு நாளைக்கு வந்து இந்த சுகர் பாக்ஸில் இருக்கிற எறும்பு இருக்கே உப்பில் உப்பு டப்பாவில் தங்குற எறும்பை சாப்பிட கூப்பிட்டு எங்கள் வந்து சாப்பிடலாமே அப்போ இந்த உப்பு டப்பாவில் போகிற எறும்பு இருக்கே சரின்னு போச்சு போய் அங்கே எதாவது ஒன்று சாப்பாடெல்லாம் எதாவது டேஸ்டியாக இருக்குமா நல்ல ரொம்ப ருச்சியான சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் சுகர் கொடுத்தது அந்த எறும்புக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் என்ன இதோடய வீட்டில் போய் உப்பை திருந்துட்டு உப்பு கறிக்கிறது நம்ம சுகர் கொஞ்சம் கொடுக்கணும்னு கூட்டிகிட்டு போயிருக்கு அப்போ அந்த எறும்பு வந்து கொஞ்சம் சுகர் எடுத்து இந்த எறும்பு கொடுத்தது இந்த உப்பு டப்பாவில் தங்குற எறும்புக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை மூஞ்சியில் அந்த அந்த சுகரை நமக்கு இருக்கும் இல்லையா நம்ம வேதாந்தம் சொல்கிற போது பிரம்ம வித்தியை சொல்ற போது அவ முகத்தில் ஒரு பிரசன்னத பார்க்கணுன்னு மத்தி அப்படியே இடிச்ச புள்ளி மாதிரியே உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த எறும்பு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணின் இருக்கு ஏதோ ஒரு ஒரு த்ரில் ஒரு எக்ஸைட்மெண்ட் எக்ஸ்டி அந்த சுகரை போட்டு தானா அந்த ருச்சி வரும்னு நினைச்சுன்னா அப்படியே இருக்கு ஒரு இஃபெக்ட்னு தெரியல கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாருங்க அப்படியே தான் இருக்கு உப்பு மாதிரி ஒன்னும் வித்தியாசமே தெரியலையா அதுக்கு இதுக்கு புரியவே இல்லை இது என்ன இது சுகரை கொடுத்தா அப்படியே இருக்குது அப்படியே இருக்குங்கிறது அப்படின்னு பார்த்தா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சது ஒரு வாயை காட்டு பார்க்கலாம்னா வாயை திறந்தால் அங்கே வரபோது ஒரு பீஸ் ஆஃப் உப்பை இங்கே வச்சுன்னு வந்திருக்கு நீங்கள் வந்து என்ன கிடைக்குமோ தெரியாது ரெடியாக அங்கே வந்து வச்சுன்னு வந்திருக்கு முதல்ல உன்னோடய வாயில் இருக்கிறதோ துப்பு அதுக்கப்புறம் இதை போட்டோம் இது மாதிரி இந்த வாசனையோட விஷயங்கள் எல்லாம் உள்ளே அடக்கி வச்சுட்டு அப்புறம் இதையும் கேட்டுதான்னா அதே மாதிரி சப்பம் இருக்கும் வே இல்ல இவன் உள்ள வச்சுருக்கிறதையே தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானே தவிர இந்த சாமானும் உள்ளே போக மாட்டேங்கிறது அந்த உப்போட டேஸ்ட் இதுல மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா அந்த வாசனைகள் வந்து இதுல மிக்ஸ் ஆகிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த மாதுரியம் அந்த அனுபூதியோட ரசம் உள்ள போகாது இது வந்து அடல்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் முதல்ல உன் வாயில் இருக்கிறது துப்பு அதுக்கப்புறம் இது எடுத்துக்கும் அப்போ நான் டேஸ்ட் தெரியும் இல்லைன்னா ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த உப்பு கரையிற வேற வெயிட் பண்ணும் அப்போ அது அந்த பிரம்மவித்துக்கு கூட அது எப்படி அப்படின்னு கேட்டா அந்த ஒரு நிலைய வந்து இருந்துதான் காட்ட முடியும் அந்த நிலைய அனுபவத்துல இருந்துதான் காட்ட முடியும் தத்விதாமபி அனிர்தேஷ்யம் அது தெரிஞ்சுட்டவாளுக்கு கூட இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது प्रवध प्रवध जालो गुधं गुधं स्पष्टं सत्यं ௌ நூதிவைந்திரோருமகிநாபூத்தமாவோயம் நோக்க அந்த குரு கூட உபதேசிக்கிறதுக்கு என்ன பண்ணார் தனையே பார்த்து பார்த்து பார்த்து சொன்னாராம் ஸ்பஷ்டம் சுதிஷாலினாம் யாரு அதை அனுபவிச்சிருக்கோ அவனுக்கு தெல்ல தெளிவா இருக்கு அனுபவிக்காதவன் அது எங்க இல்ல இல்ல ஏதோ சொல்லின்னு இருப்பான் கூட கூடம் அகௌகதுஷ்டகுதியாம் ஸ்பஷ்டம் சுதீஷாலினாம் நல்ல தெளிவு வந்தவனுக்கு ஸ்பஷ்டமா தெல்ல தெளிவா இருக்கு அவனுக்கு அந்த அனுபவம் தெரியறது ஆனால் இவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியலை கொஞ்சம் இவன் ரிசெப்டிவாக இருந்தானால் அந்த அனுபவத்தை இவனுக்கு மணக்க முடியும் சாநித்திய பலத்தினால இவனுக்கு வந்து மணக்க முடியும் ரொம்பலாம் உபதேசம் தேவையில்லை கொஞ்சம் ரிசெப்டிவாக இருந்தால் போதும் மகான்களோட அனுபவத்தை எப்படி ஊகிச்சிக்கிறது அந்த சாநித்தியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க முடியும் சீதை வந்த ராமாயணத்துல சீத்தையை எப்படி பேஸ் பண்ணணும்னு ஹனுமான் தெரியல லங்கைய தாண்டி போயாச்சு அங்க போய் எல்லா இடத்தையும் தேடி பார்த்து லாஸ்ட்ல வந்து அந்த சிம்ஷிப்பா வருஷத்து மேல உட்காந்து அசோக வாட்டிக்கையில் சீதையை கீழே பார்க்கிறார் தெரிஞ்சிடுச்சு ராமர் அழறத பார்த்திருக்காரங்க சீதையை பிரிஞ்சு அப்புறம் இங்க சீத்தையை பார்த்தப்பறம் எப்படிதான் ராமர் வாழறாரோ அப்படின்னு ஆச்சரியப்படுறார் இந்த பிரம்மச்சாரி அந்த ஆஞ்சநேயர் வந்து அங்கேந்து மேலேந்து பார்த்து விட்டு எப்படியோ போய் பேசணும் ஆனா எப்படி பேசுறது டைரக்டா போய் நான் தான் ஹனுமான் சொன்னா யாரும் நம்ப மாட்டா ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லங்கையில குரங்கே கிடையாது ஃபர்ஸ்ட் வாஸ்கோட மாதிரி இவர் தான் போயிருக்காரு முதல்ல யாரும் கிடையாது இவர் தான் போய் என்ட்ரி அதனால இது என்ன சத்துவம் அதனாலதான் நெருப்பு வைக்கிறதுக்கே பல சித்தாந்தங்கள் வாழும் நீளுமா கம்மியாகுமா குரங்குனா அப்படிதான் இருக்குமா இப்படி எல்லாம் பேசி அதனால மேலே உட்கார்ந்து இவர் பார்த்துட்டே இருக்கார்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து இவர் ராமா சொல்லலாம் அப்போ கன்ஃபியூஷன் தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்லிக்கிறான் இந்த வந்து நாங்கள்லாம் ராவணனோட குரூப் அப்படின்னு சொல்லிக்கிறான் ராமர் வந்து ஏதோ ஆரியன் ராவணன் திராவிடன் அப்படின்னு நினச்சிட்றேன் இங்கே ஹனுமான் சொல்கிறத நீங்கள் இந்த ஸ்லோகத்தை பார்க்கணும் ஹனுமான் என்ன சொல்கிறாருன்னா நான் சம்ஸ்கிருதத்தில் சமஸ்கிருதம் இல்லை நல்ல சமஸ்கிருதத்தில் பேசினேனானால் பிராமணர்கள் பேசுற போல நல்ல சம்ஸ்கிருதமா நான் பேசினேன் ஆனால் சீதை நான் ராவணனோன்னு நினைச்சு நுடுவா பார்க்கணும் நான் நல்ல பிராமணர்கள் பேசுற மாதிரி சம்ஸ்கிருதத்துல பேசினேன் சீதை வந்து நான் ராவணனோன்னு நினைச்சு நடுவாச்சம் பிரதாசியாமி த்விஜா திரிவ சம்ஸ்கிருதாம் ராவணம் மன்யமானவிஷி அதனால என்ன பாஷையில பேசினார் அவர் தெரியல ப்ராகிருத்தத்துல பேசிருக்கலாம் தமிழ்ல கூட பேசியிருக்கலாம் ஸ்ரீலங்காக்குத்தானே வந்திருக்கார் தமிழ்ல கூட பேசியிருக்கலாம் அதனால நீங்கள்லாம் வந்து இந்த பிராமண குருப்பு வேண்டான ராமர் தான் இருக்கணும் தெரியாம ஏதோ சொல்லின்னு இருக்கோம் நம்மளுக்கு அந்த ஹனுமான் மேலே இருந்து சொல்கிறார் அப்புறம் ராமகதையெல்லாம் சொல்கிறார் அப்போ தான் சீதைக்கு வந்து நல்ல காணல் பூமியில் மழை பெஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அப்புறம் மேலே பார்க்குற ஃபஸ்ட்டு டைம் அந்த ஹனுமானை பார்க்கறது சுந்தரகாண்டத்தில் வந்து ஒரு திவ்ய தர்சனம் தான் ஏன்னா இருக்கிற ஒரு ஜீவனுக்கு குரு பார்க்குற மாதிரி அது என்ன சுத்தீவர ராட்சசிகள் ஜீவன் வந்து அசோக வாடிக்கைன்னு பேர் அந்த வாடிக்கைக்கு அசோக வாடிக்கைன்னு சோகம் இல்லாத இடம் அந்த இடம் மாத்திரம் லங்கையில் சோகம் இல்லையாம் அது மாதிரி தான் இந்த ஹிருதயம் இந்த ஹிருதய தேசத்தில் ஜீவன் இருக்கிற இடத்துல மட்டும் சோகத்துக்கு என்றி கிடையாது ஆனால் சுத்தீவிர ராட்சசிகள்லாம் இருக்கா அங்கே அந்த சீத்தை இருக்கா இந்த இடத்துக்கு இவர் கடல் தாண்டி வந்து அந்த சரீரமாகிற லங்கையில் ராவணங்கிற ரஜோகுணம் ரொம்ப அழகான ஸ்லோகம் தர்ஷபிங்காதிபதே ரமாத்தியம்மஜம் புத்திமதாம் வரிஷ்டம் அப்படி பார்த்தா சந்தியா காலத்துல இருக்கிற சூரியன் ஜுவலிக்கிற மாதிரி ஜொலிச்சு நோக்கா இருக்களை மரக்கிளை சூரியனை தெரியுமோ இல்லையோ அந்த மாதிரி அப்படி ஜுவலிக்கிறாராம் ததர்ஷபிங்காதிபதமத்தியம் ராமாயணத்துல அவர்தான் ஹீரோ ராமர் செகண்டரி தான் நிறைய இடத்துல வரும் ராமாயணத்துல பாத்தீங்கன்னாக்கா யுத்த பூமியில எல்லாரும் இறந்து கிடக்குறா நான் பிரம்மாஸ்திரத்தால் அடிபட்டு விபீஷணன் ஒரு தீ சூட்டு எடுத்துன்னு இப்படி போகிறார் யாராவது உயிரோடு இருக்காளா பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறபோது ஹனுமான் அதே போல சந்தி காலத்தில் வந்துட்டுருக்கார் யாராவது இருக்காளா பார்த்துட்டு அப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து தேடி ஜாம்பவான் கிட்டே போவார் அவர் படுத்துட்டுருக்கார் முள் அவர் மகா வைபவம் உள்ளவர் அதனால் அவர் மெதுவாக முழிச்சுனு விட்டார் ஜாம்பவான் வயசாக எடுத்து இருந்தாலும் கண்ணை பார்த்தா விபீஷணன் தெரிகிறது விபீஷணன் என்ன தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு தெரிஞ்சது ஹனுமான் இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க கண்ணை திறந்த உடனே என்ன கேக்குறான் ஹனுமான் இருக்காரா அப்போ விபீஷணன் கேக்குறாரு ராமரை கேட்கல லக்ஷ்மணன் கேட்கல யாரையும் கேட்கல ஹனுமான் இருக்காரான்னு கேட்கிறார் இல்ல இல்ல யாரையும் அவமானப்படுத்தல ஹனுமதி ஹனுமான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காருன்னா எல்லாரும் வாழ்ந்தா மாதிரி ஹனுமான் போயிட்டானா பின்ன யாரு இருந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை செகண்டரி மாதிரி இருந்தாலும் கூட அவர் தான் முக்கிய கேரக்டர் இஷ்டம் ஞானிகள் சிறந்த அப்படி சொல்லி இருக்கார் ஒரு கண நேரத்துக்கு மனமெல்லாம் குளிர்ந்து போயிடுறது ஆனந்தம் வந்துருத்த நிறைவு வந்திருத்த ஆனா நம்ப முடியலை அப்படிதானே ஜீவனுக்கு இங்க இருக்கிற கஷ்டங்களுக்கு நடுப்புல இப்படி ஒரு பாக்க முடியுமா இங்க யாரு ராமரை பத்தி சொல்ல போறா அப்படின்னு நினைச்சுட்டு அடிக்கடி இது ராவணனா இருக்குமோ அப்படி இப்படி உன்னால வந்து குதிச்சா அப்பவும் டிசைடு பண்ண முடியல அப்புறம் ஹனுமான் பக்கத்துல வர வர சீத சொல்ற நிச்சயமா இது உள்ள எப்படி நிச்சயம் இது வந்து ராட்சசன் இல்லைன்னு எப்படி நிச்சயம் பக்கத்துல வர வர உள்ள ஆனந்தமா இருக்கான் அந்த ஆனந்தம் நிச்சயமா ஒரு நெகட்டிவா ஒரு சென்டர்ல இருந்து வர முடியாது மனசோஹி மம பிரீத்தி உத் அவதர்ஷனாத் ஒன்ன பார்க்க உள்ள ஒரு பிரீத்தி வந்துடுத்துப்பா ஒரு அன்பு வந்துடுத்து ஒரு சாந்தி வந்துடுத்து அதனால நிச்சயமா இது அசுரனோ ராட்சசனாவோ இருக்க முடியாது அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிறான் அப்படி மகான்களையும் எப்படி தெரிஞ்சிக்கிறது அந்த ஆனந்த சாநித்தியத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறது அந்த நிறைவு அந்தையோட முடிவு என்ன சாந்திதான் பரமம் பதம் அந்த அந்த சாந்தி பிரம்மண ஸ்புரணம் கிஞ்சித் புதேரிவ கடல்ல அலை எழும்ப போல இந்த ஒரு அலை எழும்புறது கூப்பிடுறோம் அதுவே வந்து ஜலம் ஐசா மாறுற போல கட்டிபிடிச்சு அகங்காரமா தோன்றது யாவ ததேவித்தியா யாதி அகந்தாமனுக்கிரமாது அதுவே ஐஸ் ஆகிற மாதிரி ஃப்ரீ சாகுற மாதிரி அகங்காரமாக தோன்றது சங்கல் போன்முகதாம் யாதாத் அஹங்காரோத்யுத சித்தம் சேத்தோ மனோ மாயா பிரகிருச்சேத்தின் அதை சித்தம் சொல்கிறோம் சேத்தஸ்னு சொல்கிறோம் மனசுன்னு சொல்கிறோம் மாயானு சொல்கிறோம் பிரகிருதினு சொல்கிறோம் எல்லாமே அதுக்கு ஒரே பேர்தான் ஒரே அகண்டபூர்ண வஸ்துவே ஜடமாகவும் அகங்காரமாகவும் மனசாகவும் எல்லாம் தோன்றது சங்கராச்சாரியில சொல்றார் உனக்கு இது எல்லாம் உன்னிலிருந்து பிரிஞ்சு பார்க்க முடியுமானால் சாதாரண அகங்காரம் வரபோது நமக்கு தெரியாது இல்லையா பருத்தியாருக்குதான் தெரியும் ஆனா யோகிங்கிறது என்ன விட்டு பார்த்துட்டே இருக்கான் தனக்குள்ள அபிமானம் உதிக்கிறத பாக்குறான் விகல்பங்கள் வரத பாக்குறான் எல்லாத்தையும் ஒரு வஸ்து இந்த மைக்க பாக்குற மாதிரி உள்ள ஒரு நினைப்பு வந்தா அதை பாக்குறான் கோபம் வந்தா அதை பாக்குறான் அபிமானம் வந்தா அதை பாக்குறான் எல்லாத்தையும் விட்டு விட்டு பாக்குறான் அப்படி பார்க்க நீ கத்து அடுத்தபடி என்னன்னா எது எது பார்க்கப்படுற பொருளோ அதெல்லாம் ஆத்மஸ்வரூபம்னு உபாசனை பண்ணு அப்படிங்கிற ஆத்மஸ்வரூபம்னு உபாசனை பண்ணு அப்படி பண்ணினாய் அதுக்கு ஆத்மாவிலிருந்து அந்நியமா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குங்கிற பிரம போயிடும் எப்படி வந்து ஜலமே அலையாவும் குமிழியாவும் ஐசாவும் மாறுறதோ அதுபோல உள்ள இருக்கிற சைத்தன்யமே உள்ள அலை போல எண்ணங்களாகவும் குமிழி போல அபிமானமாகவும் ஐசு போல சரீரமாகவும் மாறி இருக்கு அவ்வளவுதான் இதெல்லாம் இந்த சூடால உபாக்கியான இன்னும் விஸ்தாரமா சொல்லுவா ஒரு இமோஷனும் இமோஷன் வந்து கனம் கனீபவிச்சு நாடிகளா மாறிவிடும் அண்ட் இட் கிவ்ஸ் யூ ஏ சாலிட் பிசிக்கல் அப்பியரன்ஸ் அதனால அந்த நாடி இருக்கும் நம்ம நாடிதான் இமோஷன் நர் இமோஷன் உண்டாக்குறதுங்கிற சைன்ஸை நாம வச்சுருக்கோம் இங்க என்ன சொல்றது இந்த இமோஷன் கிரியேட்ஸ் தர்வ்ஸ் ஒரு ஒரு சேனல் வந்துட்டு தானே அப்புறம் அந்த சேனல் திருப்பி திருப்பி அடிக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி முதல்ல வாயில் புகை வந்தப்புறம் சிகரெட்டு குடிக்கலையே சிகரெட்டு குடித்தப்புறம் தானே புகை வந்தது எப்போ பழகிறான் இல்லையா இது சிகரெட்டு குடிச்ச இப்படி மூக்கால் வாயால் விடுறதுங்கிறது யாராவது ஒரு மனுஷன் இப்படி பண்ணுவான்னு நம்புவாளோ ஆனால் ஆரம்பிச்சுவிட்டான் பண்ணி ஆரம்பித்தப்புறம் என்ன யூ யூ கெட் அடிக்டட் அங்க ஒரு பிரவசத்துக்கு போறது கூட சொல்லின்னு இந்த போட்டோ எடுத்துக்கிச்சான் நீ பக்கத்துல வரவாட்டே என்ன வழியில உட்கார்ந்து ஒருத்தன் பго விட்டு நிக்கா மூக்கால வாயால எல்லாம் இப்படி பго பኝட்டு நாய் பக்கத்துல வந்து இப்படி பாத்துနေதே இருக்கு அந்த நாய் என்ன நினைச்சிருக்குன்னு தெரியல அது எது ஃபேக்டரியா அது என்னது எல்லாம் போட்டோ கூட எடுத்து இங்க ஒரு நேம் பாரு இவர இது என்ன அது என்ன நினைச்சது அது கூட நம்மள பார்த்து கேலி பண்ணோம் இல்லையா இது ஏதோன்னு பண்ணறோம் அதுக்கு அப்புறம் யூ கெட் அடிக்டட் டு இட் இந்த மாதிரி முதல்ல ஏதோ ஒரு ஒரு பிரதீதி அந்த பிரதீதி அப்புறம் கனி பவிச்சு கனி பவிச்சு அதுக்கு நாம பழக்கம் ஆயிடுறோம் அதனால இது எல்லாமே சூக்மமா பார்த்தா ஒரே வஸ்து தான் பலதா தோன்றது பல வஸ்துக்களா நான் நீ அவன் அது இதுன்னு தோன்றது சித்தம் சேத்தகா மனஹா மாயா இப்படி எல்லாம் தோன்றது மனநாத்மகமா போகி தேனேதம் மன்னியதே ஜகத் அபாரவார விஸ்தார்கிவிட முடியாது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் போயிட்ரி அந்த வேதாந்த ரச்பமா இருக்கிற கவிதை அது அபாரவார விஸ்தார அதிர காண முடியாத சம்வித் சலிலவல் கணைகி அந்த சைதன்யமாக கடல்ல ஜலம் இப்படி எழும்ப எழும்ப அதுல என்னென்னலாமோ தோன்றது சிதேகார் சித்தாகிற அர்ணவத்துல பலதும் விஜரும்பம் ஆத்மாவே பல ரூபத்துல தோன்றது தீர்காரோ மனோவசாத் ஒரு லாங் டியூரேஷன் ட்ரீம் அதான் நம்ம லைஃப்னு கூப்பிடுறோம் இப்ப இருக்கிற போது எவ்வளவு சத்தியம் நினைச்சு நடமாடுறா சொல்லிட்டு இருக்கும் அப்படியே நம்ம வந்து எங்கேயும் பஸ்ல எல்லாம் பார்க்கல பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கல ரோட்ல பார்க்கல இமேஜினரியா நாலு பேர் சொல்ற தவிர ஒன்றும் தெரியல ஒரு வஸ்து தான் இருக்கு சுவாமியோட One of the most wonderful statement dining ஒன் ஆஃப் வண்டர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஹால்ல எழுதி வச்சிருக்கோம் வேதாந்தான் வேணும்னு இருக்கோ யூ அக்சப்ட் எக்ஸிஸ்டன்ஸ் உனக்கு பகவான் தான் வேணும்னு நீ நிச்சயம் வேற ஏதாவது இருக்கு நீ ஏன் ஒத்துக்கிறாது வந்துடும் நீதான் சத்தியசத்தியம் வந்துடும் ஒத்துல அதுக்கு அபினிவேஷம் அதாவது இரண்டாவது இருக்கிற ஒரு டெண்டன்சி இருந்து எத்தனையோ ஜென்மாவா பழகி இருக்கோமோ இல்லையோ அதனால அந்த ரெண்டை ஒரு அடிக்சன் இருந்து காமம் கோபம் எல்லாம் அசம்ய்தர்ஷ விவப்பும் அதை பார்த்து கிராமங்கள்ல இப்பெல்லாம் அந்த மாதிரி கதைகள்லாம் இப்ப தெரியல இல்லை நான் காதல விழதில்லையோ எனக்கு தெரியல பழைய காலத்துல எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தேன்னா இந்த கதை நிறைய வந்துட்டு இருக்கும் இப்படி வயல்ல போனா யாரோ வாவான்னு கூப்பிட்டான் யாரையோ பார்த்தான் அது போய் லைட் எடுத்து அங்க போஸ்ட் தான் இருக்கு அங்கே அதுல ஏதோ பிளாஸ்டிக் கவர் வச்சிருந்தா இன்னும் அழகா கை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த அகண்டமான அந்த சத்தியத்துல சைத்தன்யத்துல இதை ஆரோபணம் பண்ணி பலத நீ அதுக்கு அசமியக் தர்சனம் சரியான ஞானம் வரலைங்கிற ஒரு தோஷம் இருக்கு அந்த தோஷத்தினாலதான் இது தெரியறது இது வந்து இதுக்கு ஒரே மருந்துதான் இருக்கு ஞானம்தான் மருந்து ஞானமாகிற மருந்து சுவாமி இந்த ஞானம்ங்கிற மருந்து எல்லாம் யாருக்கு வரும் எல்லாருக்கும் வந்துடுமா அதெல்லாம் வந்து சர்வசங்க பரித்தியாகிகளுக்கு வரலாம் அதுக்கு தகுந்தபடி ஆச்சார சுத்தி இருக்கிற வரலாம் அந்த யோகியதையெல்லாம் இருக்கிற வாளுக்கு வரலாம் இல்லாம எப்படி வரும் அப்படின்னு நாம கேப்போம் அப்ப வசிஷ்டர் சொல்றார் ராமருக்கு எப்பவுமே என்னாக்கா நான் ராஜா ராஜ்யபரணம் பண்ணணுமே எனக்கு போய் வந்துடுமா என்ன ராஜானாக்கா இன்ன கருமா தான் முடியாது கோர கிருத்தியங்கள்லாம் பண்ண வந்துடுமே எனக்கு அந்த நிலையில நின்றுட்டு எப்படி ராஜாவா இருக்க முடியும் அந்த ஒரு தோஷத்தை பரிகாரம் பண்றதுக்காகவே சில ஸ்பெஷல்லி மேனுபேக்சர்ட் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டே இருக்கார் வசிஷ்டர் சில சில கதைகள் நேற்றுக்கு பார்த்த ஒரு கதை இல்லையா அந்த மாதிரி இந்த கதை வேலை பண்ற மாதிரி உபதேசம் வேலை பண்ணாது இந்த கதையில வந்து அதுதான் பாகவதத்துக்கு ஏன் இவ்வளவு கதை எழுதினார் வியாசருங்கிறதுக்கு சொல்றார் என்னெல்லாம் எல்லாம் உபனிஷத் சொல்லி பகவத்கீதை சொல்லி தீராத தோஷத்தை பாகவதிஷத்திலும் கீதையிலும் இல்லாதது பாகவதிஷத்துல இல்லையோ அது யாருதான் சொல்லட்டும் நமஸ்காரம் பண்ணி அந்த இடத்த விட்டு ஓடி விடுங்கிற எனக்கு அப்படி ஒன்றும் சத்தியம் புதுஷா இருக்க முடியாது அதனால இதில் இல்லாதது புதுசா பாகவதா ஒண்ணும் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தோஷத்தை நிகர்த்தினா ஏன்னா உபனிஷத்துக்கு கிளியரா டீச்சிங்க கொடுத்துடுத்து பாகவத நம்ம கிட்ட என்ன தோஷம்னாக்கா என்ன மாதிரி ஒருத்தான் அது இருந்து காட்டணும் அதுதான் நம்ம தோஷம் இந்த கிளிக்கு பேச சொல்லி கொடுக்குற மாதிரி கிளிக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அது சரியா பேசாது ஆனால் இன்னொரு கிளி ஒரு கிளி படித்த கிளியை கொண்டு வந்தது அது பேசுறதை பார்த்து இது பேசிவிடும் இல்லாட்டா கண்ணாடியை வச்சு பின்னால் வந்து வந்து சொல்லிக் கொடுப்பாலாம் இது கண்ணாடியை பார்த்து என்ன மாதிரியே ஒரு கிளி பேசுறதுன்னு பேச ஆரம்பிச்சிடுமா இல்லாட்டா அந்த தைரியம் வரவே வராது ஓ என்ன மாதிரியே இருக்கானே என்ன மாதிரியே இருக்கிற தோஷங்கள் இருக்கேன் இந்த மகாராஷ்டிரா பத்தாளி பத்தா துக்காராம் கதை எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது நம்ம வீட்டு கதை மாதிரியே இருக்கும் சண்டே ஒய்ஃப் திட்டின்டே இருக்கா என்னெல்லாமோ கதை கேட்டா ஓ நம்ம கதை அப்படி இருந்துட்டு அவர் அந்த நிலையில இருக்காரே தைரியம் இல்லையா அந்த கதைக்கு அவ்வளோ பவர் அதுக்கு அந்த கதைகள்ல ஏன் இவ்வளோ ஜனங்களுக்குள்ள ஊறி கொடுத்துன்னா சாமானிய மனுஷனுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ அந்த ப்ராப்ளம்ஸுக்கு நடுப்பில ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு சூத்திரன் சொல்றேன் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஈஸ்வரங்கிறதுக்கு டெஃபினேஷன் இப்போ ஈஸ்வரனா நம்ம ரெடிமேடாக கடவுள் எங்கேயோ இருக்காருன்னு வச்சுருக்கோம் சாஸ்திரத்துக்கு அப்படி இல்லை சாஸ்திரத்துக்கு வந்து அனுபவ ரூபந்தான் ஈஸ்வரன் அப்படி இருக்கிறத ஈஸ்வரனுக்கு பதஞ்சலி என்ன டெஃபினேஷன் கொடுத்தார்னா கிளேஷ கர்ம விபாகாஷயி அபராமஷ்ட புருஷ விசேஷா அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார் ஈஸ்வரன்னா யாருன்னாக்கா நம்ம சஃபரிங் இருக்கோ இல்லையோ கிளேச க கர்ம விபாக ஆசையம்னா நம்ம சித்தந்தான் சுவாவம் பிரகிருதி பல விதத்துல எத்தனையோ ஜென்மாவில் சேர்ந்த கர்மாவோட அது இதனால ஒவ்வொருத்தனும் யூனிக்கா இருக்கான் எல்லாரும் சாக்கடையில் இருந்தாலும் ஒவ்வொருத்தனோட சாக்கடையும் டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த சம்சாரங்கிற சாக்கடை காமனா இருந்தாலும் அந்த சாக்கடை வேற இந்த சாக்கடை வேற எல்லாம் வேற வேற டிஃபரன்ஸ் வச்சுருக்கோமே தவிர சாக்கடை ஒன்று தான் ஆனா ஒவ்வொருத்தனுக்கும் அந்த கிளேச கர்ம விபாக என்னன்னா அவன் எந்த சாக்கடைக்குள்ள இருக்கானோ அந்த சாக்கடைக்குள்ளேயே இவன் வந்து இறங்கிறானான் புரியலா இவ எதுக்குள்ள எந்த கிளேச கர்மத்துக்குள்ள இருந்து வெளியில வர முடியாம தவிக்கிறானோ அந்த கிளேச கர்மத்துக்குள்ளேயே வந்து இறங்கி நின்னு காட்டி நீச்சல் அடிக்கிறவனுக்கு நீச்சல் அடிச்சு ஒருத்தன் அவன் வாசிச்சுட்டே இருப்பான் அப்புறம் பார்த்தா அங்க ஒண்ணுதான் இருக்கும் அப்படிங் சொல்லி கொடுக்க முடியுமா நீ இறங்கணும் அவருனா பிடிச்சமே நீச்சல் அடிக்கிறது அங்க வந்து அந்த கிளேசம் அந்த கர்மங்களால அபராமிருஷ்டமா சம்ஸ்பர்ஷமாகாம அங்கே பிரகாஷிக்கக்கூடிய ஒரு புருஷ விசேஷம் அப்படின்னா அப்போ அது மாதிரி நமக்கு வந்து ஒரு சாம்பிள் வேணும் நம்மளை மாதிரி இருக்க முடியும் நமக்கு முடியும் நம்மளால சாதிக்கும் நம்மளுக்கும் எந்த இடத்துல இருக்கோமோ அங்கேயே அந்த ஒரு நிறைவு நிம்மதியை அடைய முடியும் அப்படிங்கணும் அந்த ஒரு நிறைவு வரணும் அப்போ தான் அது ஒரு பூர்ணத்துவம் வருது அப்ப அதுக்காகவே வசிஷ்டர் சொல்றார் உனக்கு ஒரு கதை சொல்றேன் யாரு அடஞ்சாங்கிற ஒரு கதை சொல்ற யாருன்னா ஒரு பயங்கரமான ஒரு ராட்சசி அத்தோதா ராட்சிரஷ்ன கஞ்சல பங்காபஞ்சி காமாருத்தரே பாரே கர்ம ராட்சச ஒரு கால ஒரு சமயத்துல ஹிமாலயத்தோட வடக்கு பக்கமா ஒரு பயங்கரியா ஒரு ராட்சசி வந்து பிறந்தா ராட்சசினாலே அவ உபாதியை வச்சுன்னு தானே ராட்சசிங்கிறோம் எந்தெந்த உபாதிக்கு என்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷம் அதுல இருந்துகிட்டே இருக்கும் ராட்சசரீரம் தான் ராட்சசரீரத்தோட சுவாவத்தை காட்டும் அதனால தான் எல்லாரும் ஒன்னு எல்லாம் பிலாசபி எல்லாம் பிராக்டிக்கலி நடக்கவே நடக்காது வியாஹாரத்துல ஆத்மாங்குற இடத்துலதான் எல்லாரும் ஒன்னா இருக்க முடியுமே தவிர பிசிக்கல் பிளேனில் பார்த்தா ஒவ்வொருத்தனுக்கும் நேச்சரல வித்தியாசம் இருக்கு உபாதியில வித்தியாசம் இருக்கு ஒரு யூரோப்பியன் ரைட்டர் ஒருத்தர் ஒரு ஒரு புக்கே இருக்கு அந்த பக்கம் சில ஸ்பெயின் அந்த ராஜ்யங்கள்ல ஃபிஃப்டீன் ஹண்ட்ரடுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாமே அந்த சமயத்தில் ஒரே பாவனை தானா இந்தியான்னு ஒரு ராஜ்யம் இருக்கு அங்கே போகணும் அங்கே போய் என்ன பண்ணும் அங்கே போய் கொள்ளையடிக்கணும் அப்போலே இந்த பாவனை உள்ள இருக்கு அவர் அப்படியே எழுதுறாரு என்ன இங்க நிறைய ஸ்வரணம் இருக்கு முத்து இருக்கு ரத்னம் இருக்கு எல்லாம் கேட்க அப்படி பரவி பரவிதான் அவ வந்து அந்த கப்பல் எடுத்துன்னு இப்படி யாத்திரையை ஆரம்பிச்சா தேடின்ட்டு ஏதேதோ அங்க போய் நல்லது கத்துக்கணும் படிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை அதான் லாஸ்ட்ல வந்து பண்ணினது அதுதான் அப்போ இந்த உள்ள வந்து எதேது வாசனை சம்ஸ்காரம் இருக்கோ அந்த சம்ஸ்காரம் பிரபலமா உள்ளார் அப்ப இந்த கற்கட்டி அவ அங்கே இருந்துருக்கா அவளுக்கு என்ன பண்ணி தோணித்து லைஃப்பில் ஏதோ நான் அச்சீவ் பண்ணணும்னு தோணுது ஒரு அம்பீஷன் நம்ம குழந்தைகளுக்குலாம் தோன்றுறது சும்மா இப்படி வந்து சந்தியாவதம் பண்ணிட்டு மூக்கு பிடிச்சிட்டு இருந்துட்டு என்ன பண்ணணும் அமெரிக்காவில் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு தோன்றது இது ஏதோ நீச்சமாக இருக்கிற காரியம் இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் கண்டதையெல்லாம் சாப்பிட்டு கண்ட இடத்துல அலைஞ்சு எல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தோன்றுறது அது மாதிரி இருக்கிறத விட்டுட்டு எதையோ பிடிக்க போகிறது அந்த மாதிரி அது சம்ஸ்கார விசேஷம் இந்த ராட்சசிக்கு அது மாதிரி ஒரு அம்பிஷன் வந்தது என்ன பண்ணணும்னு மேக்சிமம் சாப்பிடணும் என்ன சாப்பிட்றதுன்னா அதெல்லாம் ஒன்றும் தயிர் சாதம் சாம்பார் அதெல்லாம் கிடையாது மனுஷியால் தின்னணும் அவளுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மனுஷர்களெல்லாம் சாப்பிட்றது தான் எல்லாம் எல்லாத்தையும் இந்த ஜம்பு துவீப்பில் மேக்சிமம் பாப்புலேஷன் கொண்டு வந்துவிட்டான்னா கரெக்டாக எல்லாத்தையும் சாப்பிட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாத்தையும் தின்னணும் அதுக்கு இந்த சரீரத்திலயே அவளுக்கு நிறைய சாப்பிட முடியும் அவன் நினைச்சா நான் ஒரு ஊசியா மாறி எல்லாரோட பாடிக்குள்ளேயும் பெனட்ரேட் போய் என்ன அம்பிஷன் பாருங்கண்ணே இப்படியெல்லாம் எதுக்கு ஒரு அம்பிஷன் வரணும்னா அது சொல்ல முடியாது சில அப்படி இப்படி இருக்கிறத ஒரு இடத்துல போய் பாம்பு வைக்கணும்னு தோன்றது இல்லையா நமக்கெல்லாம் தோன்ற மாட்டேங்கிறது ஏன் தோன்றுறது சும்மா அங்கே போய் ஒரு இடி அடிக்கணும் ஒரு பெரிய கட்டிடத்தை போய் அடிக்கணும் பாம்ப வைக்கணும் எதையாவது ஏன் இப்படி பண்றாள்னா அவள் சம்ஹார சக்தியோடு கையில இன்ஸ்ட்ரூமல் ப்ரோடக்ட்ஸ் ஏன் அப்படி பண்றாங்கிற கொஸ்டின்னே கிடையாது அப்ப அவள் சம்ஸ்காரத்துக்கு தகுந்தபடி இல்லையா அப்ப சில ராஜ்யங்கள்ல போனா பாம்பு பள்ளி ஈயாம்பாத்தி எல்லாத்தையும் சாப்பிடுவா நம்மள மாதிரி முருங்கைக்கா பூஷணிக்கா கஷ்டமே கிடையாது என்ன வேணா கறப்பு இதெல்லாம் எலி இதை வேணா சாப்பிடுவான் எழிஞ்சு போறதுல ட்ரெயின் பறக்கிறதுல பிளெயினை தவிர எல்லாம் சாப்பிடுவான் அதுக்கு தகுந்தபடி அவ பிரகிருதியும் இருக்கும் அவ ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்குறா அவ உடம்பு இப்படி விளையிறது இப்படி விளையிறதுல அவ தின்னுற சாதனம் மாதிரி தானே அவளுக்கு இப்படி இப்படி போகும் உடம்பு ஒம்பிக்ஸ்ல போய் வளைஞ்சா அதுக்கப்புறம் கோட்டைக்கிழங்க ஆயுர்வேதம் ஆரிய வைத்தியசாலைக்குதான் வரணும் அங்கே அங்கேயே உடஞ்சிடும் அதனால அத இந்த விஷயத்துல எல்லாம் நாம போய் காம்பீட் பண்ண போய் பிரயோஜனமே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரகிருதி ஒரு நேச்சரை கொடுத்துருக்கா உனக்கு என்ன கொடுத்துருக்கோ நீ அதை பண்ண அதை விட்டு நீ ஏன் ஏதோ பண்ண போற இந்த கற்கடியை அழகா தீர்மானம் பண்ணினா ஒரு அம்பிஷன் அவளுக்கு வந்தது தபஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் பவரை அடைஞ்சு எல்லா மனுஷாருக்குள்ளயும் போய் ஒரு சூச்சியா மாறணும் சூச்சின்னா ஊசி மாதிரி உள்ள போய் பெயின் கொடுத்து இப்ப இந்த இதெல்லாம் வருமோ அம்மா போட்டுறது சிக்கன் பாக்ஸ் எல்லாம் வருமோ இல்லையோ உள்ளி குத்தின்னு வருமோ இல்லையோ அதெல்லாம் அவள் இமேஜின் பண்ணல ஏதோ விதத்துல கஷ்டம் கொடுக்கும் அவ அந்த சஃபர் பண்றத பார்த்தா அதுல ஒரு சுகம் அதுக்காகவே போய் அவள் தபஸ் பண்ணினா ஹோரமா ஒத்த தபஸ் பண்ணின பாரதத்துல வியாசர் சொல்றார் தர்மம் பண்றது ரொம்ப சிம்பிள் பண்ண மாட்டேங்கிறான் பாபம் பண்றது ரே தர்மம்யன சமா விஷம் பிபந்தி அமிர்தத்தை தூக்கி போட்டுட்டு விஷத்தை வாங்கி குடிக்கிறான்பான் இப்ப போய் தபஸ் பண்ணினா தபஸ் பண்ணி பிரம்மாவை பிரத்ய்சப்படுத்தி சொன்னா இந்த மாதிரி பிரம்மன் நான் இந்த மாதிரி தபஸ் பண்ணினேன்னு ரொம்ப சந்தோஷிக்கிறேன் உங்ககிட்ட குழந்தை அவருக்கு எல்லாருமே குழந்தை தானே உனக்கு என்ன வேணும் நான் ஒரு சூச்சிகாவா மாதிரி எல்லாரோட உடம்புலையும் போய் பாதிக்கணும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அவர் பிள்ளை இதெல்லாம் இருக்கோ மகாமி அது மாதிரி பெரிய ஒரு க்ளோசல் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியது அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷூச்சிகாவா போய் எல்லாரையும் அட்டாக் பண்ண அனுப்பினார் அதெல்லாம் அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வாழலாம் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு ஒரு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர்றது ஒரு கௌரவம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி அடைய வேண்டியது அடைஞ்ச சந்தோஷமா அவ வந்து ஏவமஸ்தி தா தாமுத் துவா புனராகபிதாமஹாம் அவ வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னார் பிரம்மா யாராவது சில மந்திரங்கள்லாம் அந்த மந்திரம் கூட இதுலேயே போட்டிருக்கு யாருக்காவது வேணா ஜபிச்சு சித்தி வருத்திக்கலாம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி உன் ஜலத்தை விட்டு மார்ஜனம் பண்ணினா நீ பக்கத்துல போக முடியாது அதனால மந்திர ஸ்பர்ஷம் இல்லாத இடத்துல எல்லாம் உனக்கு போய் பாதிக்கலாம் நமக்கு வந்து அந்த மந்திரத்தினால உன்னை யாரு நீக்கம் பண்ணி உனக்கு பக்கத்துக்கு போக முடியாது அல்லாத இடத்துல எல்லாம் நீ போய் மந்திரம்ங்கிற புத்கரம் மேல படலா நீ போய் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறார் ரொம்ப கிருத போய் எல்லாரையும் நல்லவா கிட்டவா இது அது எந்த பேதமும் பார்க்காம உள்ள போற ஒரே விஷயம் அவள் எல்லாரோட உள்ளயும் போறத்தை அவளை வந்து அப்படியே சாப்பிட்டு இருக்காவ உள்ள பலவித வியாதி ரூபத்தில் நினைச்சுருக்குமே நம்மளே ஒரு ஐடியா தான் நம்மதான் நினைச்சு இருக்கோமே தவிர அந்த ஐடியாஸுக்கு நம்ம பர்சனாலிட்டி இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம் இவர் இங்க திருப்பி போட்டு பர்சனாலிட்டிக்கு ஐடியா ஐடியாவுக்கு ஒரு பர்சனாலிட்டி கொடுக்கிறார் இதுக்கெல்லாம் பர்சனாலிட்டி இருக்குன்னு பார்த்தா உனக்கு பர்சனாலிட்டி இருக்கானால் எல்லாத்துக்கும் பர்சனாலிட்டி இருக்கு சில ஆயுர்வேதக்கார சொல்லுவா லிவர் கிட்னி இதை ஒவ்வொன்றும் இருக்கோ இல்லையா ஒவ்வொன்றுக்கும் பர்சனாலிட்டி இருக்கு அதனால ஒன்னுக்கு மருந்து கொடுத்தா இன்னொன்னு நம்ம சாதாரணமாவே நம்ம ஊர்ல சொல்லுவோம் இந்த காலில இது நம்ம உலுக்கு போடுவாப்பிட்டி இருக்கு அபிமானம் இருக்கு இருக்குன்னு நினைச்சுண்டாயிரம் இருக்கு அதனால இந்த வியாதி ரூபத்துல இவ எல்லாரையும் போய் பாதிச்சு அவரு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் பண்ணினா ஆனா முன்னாள் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுன்னு தபஸ் பண்ணினா இல்லையோ கிட்ட அதனால உள்ள தோணித்து இது போரும் அப்படின்னு தோணி எடுத்தோம் ஒரு நிம்மதியும் எல்லாருக்கும் துரோகம் இது என்ன வாழ்க்கை எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு இது என்ன வாழ்க்கைன்னு அவளுக்கு வைராகியம் வந்துடுத்து வெறுப்பு வந்துடுத்து இது போரும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே வேண்டாம் இனிம நான் யாரையும் துரோகம் பண்ண போறது இல்ல அப்படி தீர்மானம் பண்ணிட்டு எந்திமாலயத்துல போய் ஒத்த கால நின்று எல்லாரோட உள்ள ஏறது ஊசி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணினாலும் அங்கையே போய் நின்னு தபஸ் பண்றதுக்கு போறா இந்த ராட்சசி கற்கடிங்கிற ராட்சசி ததேகேவ்ருங்கம் ஜகாம தபசே புனக சர்வதித்தமாக நிர்வேதரசர்பிணி நிர்வேதரசிணி அவளுக்குள்ள ஒரு ரசம் வந்துதான் ஒரு கர்ப்பம் கர்ப்பம் மாதிரி கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இவளுக்குள்ள ஒரு ரசம் கர்ப்பம் என்ன ரசம்னா வைராக்கியம்ங்கிற ரசம் உலகத்தில் எதுலையுமே மனசு விடப்படாது எந்த விஷயத்துலேயும் மனசு விடப்படாது இனி எதுவும் நான் இந்த மாதிரி சிந்தை பண்ண மாட்டேன்னு அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு மனசு வெளி விஷயங்களை இதெல்லாம் எடுத்து சர்வதசித்தமாக நிர்வேத ரசகர்ப்பிணி சித்தத்தை வெளி விஷயங்கள்லேருந்து எல்லாம் நீக்கம் பண்ணி எதோ எதோ நிஷரதி மனசஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்ஏத் ஆத்மன்யே எடுத்து ஆத்மாவிலேயே இருத்தி இருத்தி நிச்சலம் பண்ணினான் அவ்வளவு வைராக்கியம் வைராக்கியம் வந்துவிட்டானா ஒரு கற்கடியானா கூட முக்தி மார்க்கத்துக்கு போயிடலாம் இவ்வளவு ஓரமான கர்மா பண்ணினவ வைராக்கியத்தோட வந்து தபோ அதி கட்டினம் தேப்பே அதி கட்டினம் தபா அத்தி கட்டினமான ஒரு தபஸ் பண்ணினாங்கல்பா ஒரு சங்கல்பத்தை மனசு எழுந்து போடலையாம் ஒரு திருடம் பண்ணிட்டு இன்னும் ஒரு சங்கல்பம் மனசுல வராது அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு எல்லா சர்வ சங்கல்பங்களையும் தியாகம் பண்ணி ஒன்னும் சாப்பிடலை நிராகாராம் மனோமை மனசுல ஒரு அலை எழும்பாம மனம் அப்படியே நிச்சலமா நின்றுதான் மனசு அப்படியே நிச்சலமா நின்று மனோமை ஆயிரம் வருஷம் அப்படி நின்னாளாம் தபஸ்ல அப்படி நின்னவ நெர்விகல்பமாதி நிலைய அடைஞ்சாள் பரமாம் தசாம் பரம நிலைய அடைஞ்சாள் பபூவ நிர்மலா சூஜி தபசா கீண ஜித வேல அடைஞ்சு தபசினால துரோக மன்னனங்கிறதெல்லாம் மனசுலேருந்து போய் ஹிம்சா வாசனை எல்லாம் போய் விதிதவேத்யா அறிய வேண்டியதை அறிஞ்சவள் தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சின்றவளாக மாறி அந்த புத்தி அப்படி தெளிவுற்று அப்படி பிரசாந்தமா நிற்கிறாஹி குருவீ ஆனந்தமா அந்த சமாதி நிலையில அந்த ஹிமாலயத்துல ஏகாந்தமாக இருந்தா தாம் வேத தாது பதம் பரமமாஸ்தேவா புத்திரி கர்ராட்சி அந்த பிரம்மாங்க வந்தார் வேதா பிரம்மா பார்த்தார் யாரு முதல்ல வந்து வரம் வாங்கிட்டு போனாலோ அவ இப்ப விட்டு பரம வைராக்கியத்தோட வந்து நர்விகல்ப சமாதியில இருக்கிறத பார்த்து பிரம்மா வந்து புத்திரி கற்கட்டி ராட்சசி அப்படின்னு கூப்பிட்டார் அம்மா குழந்தை கண்ணத்துற அப்படின்னு கூப்பிட்டார் தாமே தமனு தனுமாசாத்திய சுகினி புவனேச்சர ஜீவன் முக்தா சிகேவத் சே ஹார்தம் தேகித்தம் தமஹாம் அம்மா உள்ளே இருக்கிற இருட்டு போயிட்டு ஜீன்முக்தாயிட்ட உள்ள அந்த நீ வந்து ஜீவன் முக்தியான உடனே வேற ஒரு ரூபத்தை எடுத்துக்க முடியாது அதனால அப்படியே இருந்துட்டு போட்டுமே என்னவோ நடக்கட்டும் இந்த உபாதியோட தர்மம் என்னவோ அது நடக்கட்டும் அதனால ஜீவன் முக்தையா இருந்து நீ அந்த சஞ்சாரம் பண்ணு ஏ என்ன பண்ணணும் யாரு வந்து அஜ்ஞானிகளோ மூடர்களா இருக்காளோ யாரு துர்க் துஷ்கர்மங்களை ஆரம்பிக்கிறாளோ யாரு அறிய வேண்டிய சாஸ்திரங்கள் எல்லாம் கிடைச்சி விட்டும் அதுல மனசை விடாம இருக்காளோ யாரோட மனசு சாந்தமா இருக்கிறது இல்லையோ யாரு மலினமாவும் கெட்ட சாமானங்கள்லாம் இருக்கிற இடத்துல தங்குறாளோ யாரு சம்ஸ்காரம் இல்லாம இருக்கிறாளோ அவளை எல்லாம் போய் பிடிச்சுக்கோ அவளை எல்லாம் போய் பிடிச்சி சாப்பிட்டுக்கோ இப்படின்னு சொல்லி பிரம்மா அவளுக்கு கொடுத்து அந்த மறைஞ்சு போயிட்டார் பிரம்மா அப்படி மறைஞ்சது அவ உடனே சாப்பிட போல திருப்பி சமாதி கூட அவர் மறைஞ்சு போனார் திருப்பி அவ வந்து பாஹ்ய கல்லோல வர்ஜிதா வெளியில இருக்கிற கல்லோலங்களை எல்லாம் விட்டு அப்படி திருப்பி சமாதியில போய் சிரம் துசா தஸ்தல் மெதுவா கொஞ்சம் கொஞ்சோண்டு ஸ்பந்தனமாச்சு பகிர்விருத்தி வந்தது மனசு அப்படி கிளம்பினது புகு புகு புகுந்து வயத்துல ஏதோ கலங்கிறது பசி என்ன பண்ணணும் போய் பக்கத்து ையில போய் இட்லி சாப்பிட்டுட்டு வருவோம் முடியாது அவளால அவ வந்து ராட்சசரீரத்தோட இருக்கிறது அவளுக்கு அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டு தான் வேணும் ஞானம் அடைஞ்சு வேற எதுவும் சாப்பிட முடியாது அந்த சரீரத்துக்கு யாவத் சத்துவம் ஹி தேகசிய ஸ்வபாவோனா பவர்த்ததே தத்ர சா சிந்தையாமா சிராசோ ஜாத்யுச்சிதோ மம பிரம்மாவும் லைசன்ஸ் கொடுத்து விட்டாரா காட்டுல போய் ன மண்டலம் அந்த ஊர்ல போய் காட்டுல போய் வெயிட் பண்ணி இருக்க யாரா வருவாளா பார்த்தா அந்த ஊர் ராஜா மந்திரியோட வர்றார் வேட்டையாடுறதுக்கு வர்றார் காட்டுல அவர் என்னத்துக்கு வர்றாருன்னா துர் சக்திகள்லாம் காட்டுல இருக்கிற ஓட்டுறதுக்குன்னு வந்திருக்கார் ரொம்ப தேஜஸ்வியா இருக்கார் அந்த ராஜா இவ பார்த்தா இவா ஞானிகளா அக்ஞானிகளா தர்மபதத்தில் இருக்கிறவாளா இல்லையா தர்மபதத்தில் இல்லாத வாழானா வெர்மன வாழ்ந்து கஷ்டப்படுவானே சாப்பிட்டுடுவோம் ஒரு யூஸும் இல்ல தர்ம பதத்திலும் துரோகம் சதாபிஷேகம் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கும் அப்படி அதனால அந்த மாதிரிலாம் வறுமனை யாரையாவது விட்டு வைப்பானே சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு அத்தசா சிந்தையா மாசா லப்தோ பக்ஷியோ ஹஹோமயா மூடா வேதாவ் அனாத்மஜோ பாரோ தேகானையோ ஆத்மக் இல்லையா இவன் சரீரம் பாவம் வாழ்க்கையே தூக்கி நடக்கிறது கஷ்டப்பட வேண்டாமே எடுத்து விட்டுடும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டானான் தூக்கி நடப்பானே இஹா முத்திரஜனாசாய மூடோ துக்காய ஜீவதி இந்த மூடன் வந்து இங்க இருக்கிற கஷ்டம் எங்க போனாலும் அவன் கஷ்டம் கொடுப்பான் அதனால அவன் பெட்டர் பெகூலர் சித்தாந்தம் அவளுக்கு வச்சுருக்கான் நல்ல வாழா இருந்தா ரட்சிக்கணும் கெட்ட வாழா இருந்தா பக்ஷிக்கணும் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்துல அவர் ரெட்டியா அங்க வந்து காட்டுல வந்துருக்கான் அப்படி பார்த்தா இந்த ராஜாவ பாத்து முன்னால வந்து கம்பீரமா ஒரு கர்ஜனம் கொடுத்தான் அவளை பயப்படுத்துறதுக்கு அந்த கர்ஜனத்தை கேட்டு ராஜாவோ மந்திரியோ நடுங்குவாடோ பார்த்தா அவ கொஞ்சம் கூட பயப்படலை இவா நல்ல தைரியசாலிகள் தெரிஞ்சு நோட்டா இவா சாதுக்கள் சஜ்ஜனங்களா இருந்தால ஞானிகளா இருந்தால் நம்ம சரீரத்தை இல்லாம பண்ணியும் கூட அவளை காப்பாத்தணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிறாள் அவளுக்கு எந்த கெடுதலும் வரப்படாது அப்ப ஜீவிதானேன்னு குணினம் பரிபாலையது நம்ம ஜீவனத்தை கொடுத்துட்டு கூட சத்குண சம்பனர்களா இருக்கிறவளை காப்பாற்றணும் அதனால அவளை வந்து நம்ம துரோ துரோகம் பண்ணப்படாது கெட்டவாழா இருந்தால் நமக்கு பிரம்மா லைசன்ஸ் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி போய் அவ கிட்ட போய் ராட்சசி வந்து கேக்குறா போராஜன் நீங்க யாரு கௌபவந்தோ அப்படின்னு கேக்கிறத ராஜா சொல்ற நீ யாரு ஹே பூத சத்துவமே நீ யாரு அப்படின்னு கேட்கிறார் உன்னோட சப்தம் மட்டும்தான் கேக்குறது நீ யாருன்னு கேட்க அந்த கற்கடி கோரமான ரூபத்துல காட்டி கொடுக்கறா அவரோட கர்ஜனத்தை பார்த்து மந்திரி சொல்றாரு எதுக்குமா இப்படி சத்தம் போடுற ரொம்ப சத்தம் போடுற யாரு சத்காரியங்கள் பண்றவாளோ சாந்தமா கூலா பண்ணி விடுவான் இது இப்படி போட்டு சம்ரம்பம் பண்ணி இப்படி சத்தம் போட்டு எதுக்கு இதெல்லாம் பண்றேன் ரொம்ப சிம்பிள் விஷயம் இதுக்கு போய் இவ்வளவா கத்துவா மகாராட்சசி சம்ரம்ப கிமயம் திஷ்பலக அம் லாவேப்பிய பிரீம்தரமுனை சாத்தியத்தை அழகான ஒரு சுபாஷித்லோகம் மாதிரி நல்ல அறிவு உள்ளவன் எப்படி இருக்கணும்னா எதுக்கும் வந்து ரொம்ப ஆங்சைட்டி வராமல் எதை பற்றி நினச்சி டென்ஷன் பண்ணிக்காமல் ஸ்வஸ்தயாதியா மனசு சாந்தமாக இருந்துட்டு ஸ்வச்சயாதியா தெளிவோ தெளிவான புத்தியோடு லாஜிக்கலாக ரேஷ்னலாக எது எது பண்ணணுமோ அதை விவகாரத்தில் பண்ணிண்டு அந்த பிராத்யன் தன்னோட தர்மத்தை பண்ண முடியும் இதுக்கு போய் நீ வந்து இவ்வளவு கோபிச்சுண்டு இவ்வளவு கத்திரையே அப்படின்னு கேட்குறார் அவ இவாளோட ஆச்சாரம் இவளோட அறிவு தைரியம் எல்லாம் ரொம்ப கம்பீரமா இருக்கு சொல்லி தன்னோட சுபாவத்தை சொல்லிட்டு அவ சொல்றான் உங்ககிட்ட நான் கொஞ்சம் கேள்விகள் கேட்பேன் எக்ஸாமினேஷன் இந்த கேள்வியெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணினீங்களானால் என்னால உங்களை கொல்ல முடியாது இல்லை இது உங்களால ஆன்சர் பண்ண முடியலை ஆனால் நான் உங்களை பக்ஷிப்பேன் அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்லி அவ அந்த ராஜாவைப் பார்த்து ஆத்ம வித்யா விஷயமான நிறைய கேள்விகளை கேக்குற பல கொஸ்டின்ஸ் ஏகஸ்யானேக சங்கியஸ்ய கஸ்யானோர் அம்புதேரிவ அந்த பிரம்மாண்ட லக்ஷானி லீயந்தே புத் கேள்விகள்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு டைம் கிடையாது இப்போ ஏகஸ்ய அநேக சங்க அநேக சங்கையோடு இருக்கிற இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் சின்ன சின்ன இந்த புற்றீசல் மாதிரி எதுக்குள்ளே போய் அடங்கிறது எதுக்குள்ளேந்து வெளியில் வர்றது எது ஆகாஷம் ஆகாசம் அல்லாம இருக்கு ஏது இல்லைன்னு தோணினாலும் வாஸ்தவத்தில் இருக்கு எது சஞ்சலமா இருந்தாலும் அசங்காம இருக்கு எது இருந்துட்டே இருந்தாலும் வாஸ்தவத்தில் இல்லாம இருக்கு கஷ்டேதனோபி பாஷான சைதன்யமா இருந்தாலும் பாஷானம் கல்லு போலவோ ஏது ஆகாசத்தில் சித்திரம் வரைக்கிறது அனோ ஜகந்தி திஷ்டந்தி கஸ்மின் பி ஜை காய்குள்ள பெரிய வட வருஷம் மாதிரி இந்த விஸ்வம் பூரா எதுக்குள்ள இருக்கு எதுல இருந்து இது எதுவுமே வேற அல்ல அலை எப்படி கடல்ல வேற அல்லவோ அது மாதிரி எதுலேருந்து இது எதுவுமே வேறையல்ல இப்படி பல கேள்விகளை அவள் கேக்குறான் இதை கேட்டு ராஜா வந்து மந்திரி வந்து முதல்ல சொல்றார் என்ன கேக்குற அவளுக்கு முதல்ல ஒரு ஆச்சரியம் என்ன கோரமா இருக்கிற யக்ஷி அவ வந்து இங்க வந்து பிரம்ம வித்தியை கொஸ்டின் கேக்குறா அவள் நமக்கு மனுஷியால ஞானிகள் இருக்கிற மாதிரி மீதி சத்துவங்களும் ஞானிகள் இருக்கலாம் அவளுக்கு அவள் பிரகிருதி ஞானிகள் இருக்கலாம் மனுஷ சரீரத்தில் மட்டும்தான் இது சாத்தியம் இல்லை தேவ சரீரத்தில் இருக்கும் மீதி இருக்கிற சத்துவங்களுக்குள்ள கூட பயங்கரமாக இருந்துண்டும் அதுக்குள்ள ஞானம் இருக்கும் இப்போ விருத்தம் எல்லாமே அதுக்கு திருஷ்டாந்தம் அதனால் ஒரு ஜென்ரல் தான் சொல்கிறோம் மனுஷ சரீரத்துக்கு சாத்தியங்கிறது மீதி யோனிகள் எல்லாம் கூட நாம் எக்ஸப்ஷனலாக பார்ப்போம் அப்போ அதனால் இங்கே வந்து இவள் பிரம்ம வித்தியையை கேட்க அந்த ராஜாவுக்கு மந்திரிக்கு ஒரே ஆச்சரியம் பரமாத்மேஷகிதமலேஜோங்களுக்கு இருக்கிற அறிவு உணர்வு உனக்குள்ள இருக்கு நீ ஞானி பிரம்மனிஷ்டே தெரிய அகமியான் மனஷ்சஷ்டேந்திரியஸ்திதேஹே சின்மாத்திரமேவமாத்மா அணுராகாசாதபிசூக்மகா ஆகாசத்தைவிட சூக்ஷ்மமா சின்மாத்திரமா இதுன்னு பேரு சொல்லமுடியாத வஸ்துவாக மனசுக்கு போக முடியாத வஸ்துவாக மனசும் அஞ்சு இந்திரியங்களும் சேர்ந்து ஆறு வஸ்துக்களாக எதோட சாநித்தில பிரவர்த்திக்கிறதோ அந்த சித் வஸ்து அதுவே நீ கேட்கக்கூடிய முதல் கேள்விக்கு பதில் முதல் கேள்வி இந்த ஆன்சரையும் வச்சுனே நம்ம ஒரு நாம பார்க்கணும் எல்லாம் அந்த அசங்கம் இருக்கிற வஸ்துகளுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கிறது அந்த சித் அந்த உணர்வே ஆகும் சிதனோஹோ பரமசியா கோடி பிரம்மாண்ட புத் அந்த சித் சமுதிரத்துல ஒரு சித் அணுவுல குமிழிகள் மாதிரி எத்தையோ பிரம்மாண்டங்கள் வரது உத்யஸ்தி அபியந்தே சக்தி பர்யாத் அதுல உதிக்கிறது அதுல நிற்கிறது அதுல லயமாகிறது ஆகாசம் பாஹ்யசூன்யாக ஆகாசம் வந்து வெளியில தெரியறது சூன்யம் மாதிரி தெரியறது அந்த சிதாகாசம் இருக்கு அது சிதாகாசம் சொன்னோமானாலும் அது இருப்பே ஸ்வரூபமா இருக்கு அது அஸ்தித்வமே ஸ்வரூபமா இருக்கு அது வந்து வெளியா இருந்தாலும் இருப்பு வெளியாவே இருக்கு இருப்புங்கிறது அதோட ஸ்வரூபமாகவே இருக்கு உணர்வு இருப்பு வெளி நான் எல்லாமே அதுக்கு பரியாயங்களா மறுபெயர்களா இருக்கு அகிஞ்சித் இத்தி அனிர் சேதனோ சௌ பிரகாஷாத்மா வேத்யா அந்த அந்நியமா ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாம தானே தானாக அசங்காம இருக்கிறதுனால பாறங்கள் இருக்கு ஆத்மனிமணி ஸ்வச்சே ஜெகது உன்மேஷித்திர கண் தரக்கருத்தை மூடுறதுக்குள்ள ஜெகத்தெல்லாம் பிரத்யமா இருக்குது இதெல்லாம் எங்க உதிச்சு நின்று மறையிறது எந்த ஸ்கிரீன்ல மறையிறது அந்த சைதன்யமாகிற போதமாகிற அந்த ஸ்கிரீன்ல இந்த பிரபஞ்ச சித்திரங்கள் பூரா வரச்சு காட்டப்படுறது எல்லாம் உதிக்கிறது எல்லா சினிமா ஷோவும் அதுல உதிச்சு நின்று அடையிறது தத் பாவமாத்திரமிதம் விஸ்வம் இது நியாத்தத உதிக்கிறதோ நிக்கிறதோ லைக்கிறதோ அதுவே தான் இதெல்லாம் அதுலேருந்து அந்நியமா இது எதுக்குமே இருப்பு கிடையாது ஜன்மாத்தியசேயதா அப்படின்னு ஒரு சூத்திரம் மல்சியம் இதெல்லாம் இருக்கொல்லு மீன் எல்லாம் இருக்க அது எல்லாம் ஜலந்தான் எல்லாமே ஜலம்தான் எல்லாமே ஜலமாவே போய்டும் அப்போ जलमे सर्वग जगदे तन्मय सर्वक सर्व सो सर्व सर्व गल व्यापी चकाल अभी एम अद எல்லாத்துக்கும் அது ஆசிரியஸ்தானமா இருக்கு எல்லா ஆசிரியத்தையும் விட்டுடுத்தா அது பிரகாசிக்கிறது இப்படி மந்திரி சொல்ல ராஜா கிட்ட கேக்குறா மந்திரி சொன்னது எல்லாமே பரமபாவனமான பிரம்ம வித்தியா இருக்கு கற்கடி ராஜா சொல்றார் ஜாகிரத பிரத்யாபாவாத் எஸ்யாஹூ பிரத்யம் பரமம் சர்வசங்கல்பந்நியாசா சேதசா யிர ஜிரதஹாம் பிரத்யாபாவாது எஸ்யாஹு பிரத்யம் பரம் விவேகத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு பல பிரத்யங்கள் பல விற்திகள் வராமல் இருக்கிற போது எந்த ஒரு பரமமான பிரத்யம் இருக்கேங்கிற உணர்வு ரூபமா எது பிரகாசிக்கிறதும் அந்த இருப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது சர்வ சங்கல்ப சந்நியாசா சங்கல்பத்தை பூரா விட்டு தியாகம் பண்ணி விடுத்தானா அதோட பரிகிரகம் அது சுயமேவ நமக்கு லவ்யமாகிறது மீதி நெனப்புகளெல்லாம் விட்டு கொடுத்தானா அது மாத்திரம் நெனப்பு இல்லை அது அது சைத்தன்ய கட்டையா இருக்கிறதுனால சித்தத்தை சித்து அவசேஷிக்கிறது அது சங்கோச்சம் விகாசம் அப்படி புளூ ஆகிற போது ஜகத்து தெரியுது அப்படியே உள்ள அடக்கிக்கிற போது ஜகத்து மறைஞ்சி விடுறது ஜகத் பிரளய சிருஷ்டிகள் நடக்கிறது இதுதான் அகோச்சராக வேதாந்த வாக்கியத்துக்கெல்லாம் நிஷ்ட வந்து இருப்பு வந்து இந்த வஸ்துவில தான் மற்றபடி இருக்கிற பேச்சு நாளையெல்லாம் இது கிடைக்காது இது இருக்கேங்கிற உணர்வு கோடித்வயாந்திராலஸ்தம் அத்த கோடித்வையி ீலா ஜம்மகை பண்டித கத்தியதே அவசர இப்படி ராஜாவோட உபதேசத்தை கேட்டு அந்த கர்வமர்கரங்கு மாதிரி பலமா அவளோட மனசு வந்து இந்த கேள்விகள் அப்படியே ஸ்வரூபத்துல ரெஸ்ட் பண்ணினாலுரிவ மழைக்காலத்துல மயில் அப்படியே போய் தோகை விரிச்ச ஆடிய சந்தோஷப்பட்டு அப்புறம் வந்து அந்த மரத்துக்குள்ள போய் மழை ஆரம்பிச்சா உட்காந்துட்டா மாதிரி சஜோஸ்வதி நல்ல சந்திரிகா பிரகாசத்துல குமுதம் விரியற போல ஆம்பல் பூ போல அவ ஹயம் விரிஞ்சது அகோபத பவித்ரேயம் பவதோர்பாதிஷே ராஜா சொன்னாரம்மா இந்த ராட்சசி ராஜா கிட்ட புத்தி அவ்வளவு பவித்திரமா பிரசாந்தமா பிரகாசமா இருக்கு அனஸ்தமிதாரேன பிரபோதார்க்கே பாசிதா அந்த பிரகாசத்தினால உங்கள மாதிரி இருக்கிறவர்கள் விவேகத்தால ஜகத்துல எல்லாரும் ஆதரிக்க வேண்டியவர்களா இருக்கேன் மகதாமேவ சன்சர்கா புனர் துக்கம் நபாததே மகாபுருஷர்களை சம்பர்க்கம் வந்துடுத்தா அப்புறம் நம்மள துன்பமே தொடாது கோகி தீபா ஹஸ்தம் ஹஸ்தா தமசா பரிபூயத்தை கையில விளக்கு டார்ச் எடுத்துன்னு போனான்னா அவனுக்கு எங்க இருட்டு தெரியும் எங்க லைட் எடுத்துன்னு போனாலும் அங்கெல்லாம் இருட்டு போயிடும் அந்த மாதிரி நீங்க கையில விளக்க வச்சுட்டே நடக்கிறீர்கள் நீங்க பூமி பாஸ்கரர்களா இருக்கீன் எனக்கு பூஜனியர்களா இருக்கேன் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா இந்த கற்கட்டி அப்ப ராஜா சொல்றா பிரார்த்தயேத்வாம் அகம் ரக்ஷ குலகான நமஞ்சரி பவத்யா எத் பிராணா ஹிம்சனீயான கசிய இனிமேல யாரோட பிராணனையும் நீங்க இங்க இருந்து ஹிம்சிக்கப்படாது யாரையும் பயப்படுத்தி கஷ்டம் கொடுக்கப்படாது ராட்சசி வந்து பாவம் அவன் என்ன பண்ணா சரி ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஏத்துன்னுட்டா நீங்க என்ன சொல்லலோ அதே மாதிரி பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்போ தான் சட்டுன்னு ராஜாவுக்கு ஞாபகம் வந்தது பாவம் வேணும்னு வந்து நீ யாரையும் உத்ரோகம் பண்ணப்படாது சாப்பிடப்படாதுன்னு அவள் என்ன சாப்பிடுவேன்னு ராஜாவுக்கு ஞாபகம் வந்தது அப்போ ராஜா கேட்குறா நீங்கள் என்ன பண்ணுவேன் அக்ஷி சொன்னால் அதெல்லாம் பரவாயில்ல நான் அப்படியே சமாதியில் இருந்தே பழகி விட்டேன் அதுலேயே இந்த பசிக்கும் திருப்பி அதுக்கே போயிடுறேன் அங்கேயே போய் இருந்து அப்படியே அந்த உள்ளயே பிராணனை அடக்கின் அடக்கின்னு அங்கேயே இருந்துன்னு சரீரத்தை விட்டு விட்றேன் அவ்வளவுதானே இந்த சரீரத்தை வச்சுன்னா யாருக்காவது தொலைதான் ஏதோ சாப்பிடணும் தோணும் எதாவது பிடிச்ச மனுஷால எல்லாம் சாப்பிட்டு விடுவோம் அதனால அப்படியே சமாதியில இருந்து அவளுக்கு அப்படியே ஒரு கம்பேஷன் அப்படியே ஒரு நிலை வைக்கும் சொல்றா பரவாயில்ல காலையென பகுதா ராஜன் பிரபுத்தாயா சமாதிதாக ஜாதா போஜன வாஞ்சாமி கணாயாம்யம் பசி இருக்கு ஐ வில் இக்னோர் இட்ராவா அதை விட்டுட்டு நான் அந்த சமாதி நிலைக்கு பசிக்கிறதுங்கிறத கூட யாருக்கு பசிக்கிறது அப்படின்னு ஆராய்ஞ்சு இந்த பசிக்கிற நான் யாரு விசாரம் பண்ணி சமாதிக்கு போக முடியுமா பசிங்கிற பிரபலமான ஒரு பயாலஜிக்கல் அர்ஜ கூட வேணமானால் திருடமா திருக்குல திருப்பி நீக்கம் பண்ண முடியும் தபசனாலங்கிறான் மென்டல் மட்டும் இல்லை பயாலஜிக்க அடைஞ்சு இருக்கேன் கணிக்காம இருந்து விடுறேன் அப்படியே இருந்து கொஞ்ச நாள் இருந்து விட்டு தானே இந்த சரீரம் விழுந்துடும் அவ்வளவு தானே அப்படிங்கிற அவ்வளவு ஈஸியா சொல்லிவிட்டாவ லகு சௌபாகிய சயுக்தம் கிருத்வாக மனோகரம் ஆகச்சாஸ்மத் கிருஹம் பத்ரே தத்ரதி வேண்டாமா நீ இந்த ஒரு நல்ல யோக சக்தியெல்லாம் இருக்க அழகான ஒரு பெண் வடிவம் எடுத்துட்டு எங்கூட வந்துடு அரமனையில சௌக்கியமா இருக்கலாம் அவ சொல்ற அரமனைக்கு நான் வந்துடுவேன் ஆனா நான் என்ன சாப்பிடுவேன் இப்ப நீங்க சாப்பிடறதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது இந்த ராட்சசரீரத்தை வச்சுண்டு அங்க வந்து எனக்கு வந்து நீங்க அரமனையில என்ன வேணா கொடுப்பேல ஆனா நீங்க கொடுக்கறது நமக்கு ருச்சியா இருக்கணுமே தோசை தயிர் சாதம் எல்லாம் கொடுத்து அவ எப்படி சாப்பிடுவாப்பாவோ அதனால வாழ்ப்பழம் எடுத்து போய் இப்போ நாய்க்கு பழம் கொடுத்தா சாப்பிடுமா சாதாரணமா சாப்பிடாது இல்லையா அதுக்குன்னு ஒரு ஃபுட் இருக்கு எக்ஸப்சன் வேணா இருக்குமே தவிர அதனால இந்த ராட்சசி சொல்றா அது எனக்கு பழக்கம் கிடையாது எனக்கு அது முடியாது சாப்பிட அதனால நாங்க வந்து என்ன பிரயோஜனம் அப்ப இந்த ராஜா சொல்றார் பரவாயில்லையம்மா நான் ஒரு வழி சொல்றேன் எல்லா ஊர்லேயும் நிறைய துஷ்டர்கள் இருக்கா ஜனங்களுக்கெல்லாம் துரோகம் கொடுத்துட்டு பலவித கஷ்டங்கள் கொடுத்துண்டு அதர்மம் பண்ணிண்டு இவெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்தா போற மேக்சிமம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துறேன் அங்கங்கே போய் இந்த முன்சிபாலிட்டி வண்டி போய் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் நீ அப்புறம் அங்கே உட்காந்து எல்லாருக்கும் முன்னாலும் சாப்பிட வேண்டாம் அவனுக்கு தான் யோக சக்தியில் எடுத்துகிட்டு வந்து ஏகாந்தமாக ஹிமாலயத்தில் உட்காந்துட்டு யூ ஹேவ் யுவர் ஃபுட் அப்புறம் கொஞ்ச நாள் சமாதி இருந்து திருப்பி எழுந்துக்கிறத பசிக்கிறத என்னவா அதுக்குள்ள நான் கலெக்ட் பண்ணி ரெடியாக ஐ வில் ஸ்டோர் அப்படின்னு இந்த மாதிரி நான் ராஜா இருக்கணும்னு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு கற்கடியும் வேணும் இந்த மாதிரி ஒரு ராஜாவும் வேணும் கலெக்ட் பண்ணி வச்சா ஜெயிலெல்லாம் போட்டு வைக்க வேண்டியது இல்லை அவளுக்கும் சுகம் இவளுக்கும் சுகம் எல்லாருக்கும் சுகம் அப்படின்னு ராஜா ஒரு ஐடியா பண்ணி சொல்கிறார் அவ சரி அப்படியே பண்ணுறேங்கிறா அப்படியே அழகான ஒரு பெண் வேஷம் போட்டு போனா ஆறு நாளுக்குள்ளராஜ்யத்துல நம்ம குப்பைனா எந்த வீட்டில் கேட்டாலும் கொடுப்பாளே பக்கத்து ராஜ்யத்தில் எல்லாம் போய் கலெக்ட் பண்ணி வந்துட்டாராம் பக்கத்தில் இருக்கிற ராஜ்யத்துல எல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார் ஆறு நாளுக்குள்ள நிறைய ஆயிரக்கணக்கு துஷ்டர்கள் கூட்டத்தை எல்லாம் பிடிச்சுன்னு வந்து இந்த கற்கடி கிட்ட கொடுத்தார் அவ அப்படியே கையில யோக சக்தினால அவளை பூரா வாங்கிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டான் ஹிமாலயத்துல போய் சாப்பிட்டு அப்புறம் வந்து எப்ப வந்து அவளுக்கு அந்த சமாதி கலையிடும் அப்ப திருப்பி வருவான் அப்படியே இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கான்னு முடிக்கிறது இன்னைக்கும் எந்த பிளெயின்ல ஏதோ பிளைன்ல பண்ணிட்டு இருக்காள அவ இன்னைக்கும் அந்த கற்கடி அப்படியே சமாதி நிலையில இருந்து வந்து போயின்னு இருக்கா அப்படின்னு முடிக்கிறது இப்படி அந்த கற்கடியோட கதைய சொல்லிட்டு எதுக்கு சொல்றாருனாக்கா அப்படி உக்ரஸ்வரூபமா இருக்கிற ஒரு ராட்சசி கூட இந்த ஞானத்தை அந்த விழைவு வந்தது மோக்ஷவாஞ்ச வந்தப்போ அந்த கற்கடிங்கிற பயங்கரா இருக்கிற ராட்சசி இருக்காளே அவா கூட ஏ ராமா நிர்பிகல்ப ஞானத்தை அடைஞ்சா முடியாது பரவாயில்ல ஸ்வபாவம் என்ன பண்ணினாலும் ஞானிக்கு அதனால கர்மான கர்மனானோ வர்ததேனோ கனியான் அப்படின்னு ஸ்ருதி சொல்றோம் என்ன கர்மாவாலையும் அவனோட ஞானம் ஒன்றும் அதிகமாகவும் போகிறது இல்லை கலங்கப்படவும் போறதில்லை அது பூர்ணமாக தான் இருக்கும் அந்த நிலையில அந்த கற்கடி வந்து ஞானத்தை அடைஞ்சாங்கிறதுனால ஹேராமா உனக்கு மட்டும் என்ன அந்த நிலையிலிருந்து ராஜ்யபரணம் பண்ண முடியாதா உனக்கு அந்த நிலையிலிருந்து உன்னோட தர்மத்தை பண்ண முடியாதா நிச்சயமா பண்ணலாம் அப்படி தர்மத்தை பண்ணு நீ ஒன்னும் வந்து சும்மா அடைஞ்சவனு வெளியில கோபத்தை காட்டு கர்மாவைமோ அதுக்கு தகுந்தபடி விளையாடு லோகே விகர ராகவ அப்படின்னு பகி கிருத்திரிம சம்பிரா அந்த சம்பிரம் கூட அம்மா தேவக்கு சுவாமி You should not sit Sit in in the edge of the chair. Sit fully in the chair and enjoy. The edge edge of chair. chair chair chair fully and enjoy. full full la la business வாங்க எதுவும் ஒரு பிசினஸ் இங்க இல்லையோ அப்ப பூர்ணமே அப்ப வந்து அப்பதான் இந்த நாடகத்தை பாக்க முடியும் அப்பதான் இந்த நாடகத்தை enjoy பண்ண முடியும் நாடகத்தில் வந்து இன்வால்வ் ஆன வாழ்க்கைக்கு என்ஜாயே பண்ண முடியாது நாடகத்தை விட்டு நின்று பார்க்குறவாளுக்கு எல்லாமே ஒரு சந்தோஷம்தான் விட்டு நின்று பார்க்கறதுக்கு அந்த நிலையில் இருக்கிறதுக்கு ராமருக்கு போதனை பண்ணுறதுக்காகவே கற்கட்டேங்கிற ஒரு ராட்சசிக்கு ஞானம் வந்த சாட்சா்காரம் வந்த கதையை சொன்னார் இதெல்லாம் ஒவ்வொரு மருந்து இவ்வாளுக்கு முடியுமா நமக்கு முடியுமான ஒரு சந்தேகம் வருவோம் அதை தீர்க்குறதுக்கு இது ஒரு மெடிசன் அந்த மெடிசன் உள்ள சாப்பிட்டேன்னா ஒரு தெம்பு வந்துடும் ஒரு வீரியம் வந்துடும் அதுதான் இங்கே வந்து நாம் பூர்த்தி பண்ணினோம் இப்போது இந்த ஏழு நாளாக இருக்கிற யோக வாசிஷ்டம் நமக்கு இங்கே நிற்கிறது இன்னமும் அடுத்த சத் சங்கத்தில் நாம் வந்து எங்கே நிறுத்தி இருக்கோமோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து கதையை தொடர்ந்து பார்ப்போம் அப்போ தான் யோக வாசிஷ்டம்னு பார்க்க முடியும் இல்லாதுக்கு படபடாக ஓடிண்டே போனால் ஒன்றும் பார்க்க முடியாது அந்த ஒரு திவ்யமான இந்த சத் சங்கத்தை சுவாமியோட சத் சந்நிதியில் எல்லாரும் வந்து கேட்டேன் நிறைய பேர் சுவாமியை நேரடியாக பார்த்து பழகி அனுபவிச்சவா ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கிறதுனால அனுபவிச்சவா இருக்கா கணேஷன் நல்லா நிறைய பர்சனலாக இருக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சின்றவா இருக்கா நானும் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் பழகி பேசி எல்லாம் மண்ணலை நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் அது எப்போவோ அந்த எப்போவோ இருக்கா அவருக்கு கையை பிடிச்சிட்டு என் கையில் பழுத்து கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கார் இப்போ வந்து அது இந்த சந்நிதியில் வந்து யோக சொல்லணும் பாகவதன் சொல்லணும்னு அவரோட அந்த சங்கல்பம் அந்த சந்நிதியில் நம்ம எல்லாருமா இருந்து இந்த வாசிஷ்ட சார பிரவச்சனத்தை சிரவணம் பண்ணுறோம் இப்போ ஆசிரமத்திலேருந்து இருக்கிற இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் நாம் பூர்த்தி பண்ணுவோம் அருணாச்சல அருணாச்சலிவ அருணாச்சலிவருணாச்சல அருணாச்சலிவ அருணாச்சலிவருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல அருணாச்சலிவருச்சலிவ அருணாச்சல அருணாச்சலிவ அருணாச்சலிவ அருணாச்சல அருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவ அருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவ அருணாச்சலிவரு மமாசி யமேவோ நச்சியம் மம கிஞ்சஸ்தி யம் கம் த